நம்முடைய திராவாகி தேவனுடைய அளவிற்குனாலே சென்ற வாரங்களில் வரவிருந்த எல்லாவித ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் எல்லாவித கவலைகளுக்கும் கண்ணீர்களுக்கும் நம்முடைய தேவனாகிய கட்டுடைய பலத்த கருமையை விலக்கி பாதுகாத்து இந்த வாரத்தின் முதல் நாளிலே மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக நம்ம எல்லாரையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றபடி நாள் தேவனுக்கு நாம் அதிகமாக நம்பி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் கட்டியானவர் நம்முடைய ஆட்டுமாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்போ சில வேதமாக நாம் ஜீவத்தோடு வாசித்து தியானிக்கு கத்திரி உதவி செய்வார்கள் அப்போ இரண்டாவது அதிகாரம் நாற்பது முதல் நாற்பத்தி ரெண்டு வரை உள்ள ஒரு வாசிக்கலாம் சாற்று கூறி மாறுபாடு சங்கத்தை விட்டு விரைவில் சொன்னால் அவர்கள் வார்த்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டதாக ஞானஸ்தானம் பெற்றார்கள் பேர் சேர்த்துக் அவர்கள் அப்போ உபதேசத்திலும் அப்பம்பிக்குதலிலும் ஜபம் மனிதனும் உறுதியாக தரித்திருந்தார்கள் சாட்சி கூறி மாறுபாடு சந்ததி விட்டு விலகி உங்களைக் கொள்ளுங்கள் என்றும் பற்றி சொன்னால் வங்கதேச நாளிலே பரிசுத்தாவியான இறங்கின பொழுது அன்று கூடி வந்திருந்த ஊத மக்கள் அந்த பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்ட பொழுது உங்கள் ஓரொருடைய மனஞ்சிரங்கி பாவ மன்னிப்பு கொண்டு ஞானம் ஷானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்போது இந்த பரிசுத்தாவின் மனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னது மாத்திரமல்லே அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு சந்திதி விட்டு வேறுபட்டு உங்களை ரச்சித்துக் கொள்ள வேண்டும் என்று குத்தி சொன்னார் அவரது வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட மூவாயிரம் பேர் திருச்சபையாக சேர்க்கப்பட்டார்கள் என்று விளம்புகின்றனர் திருச்சபை என்று ஒரு வேறுபடிக்கப்பட்ட கூட்டம் என்று பரிசுத்தாமியாக விளம்புகின்றார் பேரமுடைய பிள்ளைகளாக மிகவும் கவனமாக வாழ்க்கையானது பேரணையோடு கூட மாத்திரமே ஐக்கியமாக இருக்கக்கூடியதாக உலக மக்களுடைய ஐக்கியத்திலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை உங்கள் மத்திய ஆசைப்படுகின்ற வேற்று வழக்கங்கள் கொடுப்பதுண்டு அவர்களும் வெற்றிக்கப்பட வேண்டும் அவர்களும் நம்ம சேர வேண்டுமானால் அவர்களோடு கூட பழக வேண்டும் அல்லவா என்று சொல்லி காலக்கோக்கில் அவர்களை போலவே இவர்கள் மாறிவிடுகின்றார்கள் அப்படி பாவ முறையில் இழுத்துவிடும் என்பதற்காக அந்த ஆதி சபை ஆறு மாநாட்களிலே அப்போசனம் மூலமாக மாறுபாடுள்ள சன்னிதி விட்டு வேறு மட்டுமே லட்சக்கணக்கான மக்களுடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் நிரம்பி அவர்கள் அவர்களுடைய தேசத்தில் உள்ள வெவ்வேறு பாஷைகளிலே ஆவியானவர் பேசுகிறதை கேட்டு இணையத்தில் குற்றப்பட்டார்கள் எல்லாருக்கும் அந்த பரசுத்தாவியை பெற்றுக் வேண்டும் என்ற வாஞ்சை உண்டாயிருந்தது மாறுபாடு உள்ள சன்னிதி விலகி வந்து சமையாக சேர வேண்டும் என்று சொன்ன அவர்களுக்கு மிகுந்த கஷ்டமாகிவிட்டது மூவாயிரம் பேர்கள் மாத்திரமே சேர்த்துக் கொள்ளப்பட்டால் என்று திருமணமாக எழுதப்பட்டிருக்கின்றது இது திருச்சபையின் ஆரம்ப காலம் அமீதமாக ஆதி சபை செயல்பட்டுக் கொண்டிருந்தது என்று வாசிக்கிறோம் இந்த கடைசி காலத்தில் ஒரு சபையை கத்து இந்த சபையிலே செயல்கிற மக்களாகி நமக்கு என்ன சொல்லப்படுறது தெரியுமா நாறுபாடு உள்ள சந்தித்து விட்டு வேறுபட்டு மழை வெற்றித்துக் கொள்ளுங்கள் பேவனமை அழைத்து இருக்கின்ற நோக்கம் மிக பெரிதாக இருக்கின்றபடியால் நம்ம இடத்தில் எளிதமாக வைக்க போறார் என்பதே திருமணம் மூலமாக நம்ம அறிந்து உணர்ந்திருக்கின்றபடியால் அவருக்கு ஐக்கியங்களை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறதற்காக ஆண்டவர்கள் சுர்த்தரிப்பு அதை குறித்து ஒரு வர சொத்துவான் எழுதுகின்ற பொழுது குழந்தைகளை வைத்து வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு எவ்விதமாக ஆகாரம் செல்லுவது என்று குழந்தைக்கு ஆகாரம் செல்லுவது என்று சொல்லி மருத்துவமனர்கள் சொல்லுகின்றார்கள் மிதமாக இறைவன் இந்த மனித குலத்தை உருவாக்குவதற்கு இப்படிப்பட்ட ஒழுங்குகள் செய்திருக்கிற தாயினுடைய ஆகாரத்தை அந்த குழந்தை சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்கின்றது ஒரு நாள் குளிக்கப்பட்ட அந்த குழந்தை தாயினுடைய வயிற்று வெளியே பறந்து விடுகின்றது பிறந்தவுடனே அந்த கொப்பலை அறுத்து விடுகிறாள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அந்த தாயினுடைய வயிற்றுக்கும் மறுபடியும் எந்த தொடர்பு இல்லாதிகள் சில நிமிடங்கள் கடவுமானால் அங்குள்ள கட்டு நீர்களெல்லாம் குழந்தைக்குள்ளே சென்று அந்த குழந்தை மறித்துவிட முடியும் என்பதை ஈழமாய் மறுத்து அறிந்திருக்கிறார்கள் கிறிஸ்தவ சமுதாயம் அதை அறியவில்லை கிறிஸ்தவ போதைகளும் அதை அறிந்து கொள்ளவில்லை எங்காவது இருந்து கொண்டிருங்கள் அங்கேயும் போங்க எங்கேயும் வளங்கள் என்றுதான் சொல்லி இருந்தார்கள் மாறுபதை விட்டு வேறுபட்டு ரித்துக் கொள்ள வேண்டும் ஒரு விடுதலை பெற்றுக் வேண்டும் என்று கற்றுக் மக்களுடைய ஆத்துமா மீட்கப்பட்டவர்களும் அறித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதனால் திருச்செவன் பிள்ளைகளாக நம்ம இனமாய் வேறுபட்டிருக்கின்றபடியால் மறுபடியும் உலகத்தாரை போல உலகத்தினுடைய ஆசாபாசங்களை பின்பற்றுவதற்காக உலகத்தாருடைய நன்மைகளை தேட வேண்டும் என்பதற்காக அவர்களை என்பதற்காக மறுபடியும் உலக தேசம் தேர்வுக்கு விரதமான பகை என்று சொல்லியிருக்கின்றபடியினால் ஆகிவிடாதிப்பதற்கு மாறுபாடு சந்தித விட்டு பற்றி கூட ரசித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஆபரக ஆபரகாமை கொடுத்த ஒரு பொய்ய திட்டத்தை ஆண்டு வைத்திருந்தார் அது ஆமரகாமுக்கு அப்படி தெரியாது ஆசீர்விதிப்பதற்காக அழைக்கிறார் குழந்தைப்பதற்காக அழைக்கிறார் என்றுதான் முதலாவது பிறப்பிக்கப்பட வேண்டும் என்பது அமிர்தமாக நம்மை கொடுத்த தேவனுடைய சித்தம் என்பது நாம் சரியாக அறிந்து கொண்டு அறிந்து கொள்ள வேண்டுமானால் இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டுமென்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் என்பதை உலகத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்ற மாதிரியாகவும் பனிரெண்டாம் அதிகாறு ஒன்று முதல் நாலு வரை உள்ள வாசிக்கின்ற பொழுது இங்கே ஆபரகாமை அழைக்கும் பொழுது என்ன நடந்தது என்ன சொன்னார் என்று சொல்லியிருக்கிறத வாசிக்கலாம் நோக்கி முன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பொருண்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காந்திக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்றார் உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன் உன்னை உன்னை சபிப்பேன் பூமியுள்ள அம்சங்கள் எல்லாம் நமக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் எந்த வாக்குவாதம் பண்ணவில்லை அதற்கு வியாக்கியானம் கொடுக்கவில்லை இன்றைய கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு போதனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் ஆண்டவர்களே அது தப்பாக இருக்கும் அல்லவா மற்றவரை தப்பிதமாக அல்லவா நாம் தனித்து பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் அல்லவா அவர்களோடு இருந்தால் அவர்களுமே கண்டுபிள்வார்கள் அல்லவா இன்று விவீதமாக விளக்கம் தருகிறார்கள் தவிர கருத்துருடி விருப்பத்தை நிறவேற்றுகின்ற மக்கள் இல்லை என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்ற உதமாய் உன்னுடைய அவரை நாம் அப்பொழுது அறிந்து கொள்ளவில்லை பின்னால் அவர் அறிந்து கொண்டார் அருமையான தேவ ஜனமே நம்ம அழைத்து இருக்கின்ற நோக்கமானது உன்னதமானதாக இருக்கின்றபடியினால் கர்த்தரமக்கு செல்வது என்ன தெரியுமா மாறுபாடு உள்ள சந்ததியை பற்றி உயர்வுபட்டு உங்களைக் கொள்ளுங்கள் பேரணி லட்சியப்பின் உபதேசத்திற்கு மாறுபட்டிருக்கின்ற மக்களோடு ஐக்கிய வைத்துக் கொள்ளாதபடி அறியாத மக்களோடு கூட ஐக்கிய வைத்துக் கொள்ளாதபடி கொள்வதை கொடுப்புகளை வைத்துக் கொள்ளாதபடி வேறுபட்ட ஒரு ஜாதியாக மாண வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் கூறுகிறார் என்பதை தேவசைப்படுகிறோம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே ஆதரவாமல் குறித்து இங்கே மறுசுத்தாமியானவர் சொல்லும் போது சொல்லுகின்றார் விசுவாசத்தினாலே ஆபர்கள் நான் சுதந்திரமாக பரப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து நான் போகும்படம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார் பள்ளிக்கூடம் இருக்குமா பிள்ளைகளுக்கு உயர்ந்து படிப்பு படிப்பதற்கு வசதிகள் இருக்குமா என்று ஆபர்கள் கேட்கவில்லை மிக அநேதி ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவுடன் ஊழிய ஆசைதெல்லாம் இருக்கு அது பிள்ளைகள் இன்ஜினியராக முடியுமா டாக்டராக முடியுமா என்று கேள்விய வைத்துக் கொண்டே இருக்கிறார் தேவஜானமே ஆபரகாமை அழைத்தபொழுது நான் போகும்படம் இன்னதென்று அறியாதிருந்தும் அமிரமாக கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் நான் யாரை பார்க்க வேண்டும் தெரியுமா இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து மாற வேண்டும் என்று சொல்லவில்லை இந்த ஆவரையாமை பார்க்க வேண்டும் என்று இயசாய ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ரிசியின் மூலமாக ஆண்டு வரப்படி சொல்லி வைத்திருக்கிறார் உங்கள் தகப்பனாய் ஆபரகாமையும் உங்களை பெற்ற சாராலை நோக்கி பார்க்குற யாரை நோக்கி பார்க்காதவர்களால் பெரிய பிரசங்கியாக இருக்கலாம் அறுப்போம் நடப்பித்திருக்கலாம் நீ சாசுகளை துறைத்திருக்கலாம் திருக்கத்தரசனும் சொல்லி இருக்கலாம் நான் பார்க்க வேண்டியது தெரியுமா உங்கள் தகப்பனாய் ஆபரகாமையும் உங்களைப் பாருவதித்துவையை பெருகப் போகின்றது மாறுபாடுள்ள சந்தனை விட்டு வேறு மற்றும் உங்களை ரஷித்துக் கொள்ளுங்கள் புதிய பற்றி உள்ள ஆவிக்குரியத்தான் பேசிக் கொள்கிறேன் வேறு கூட்டத்துக்கெல்லாம் அவங்க போக மாட்டாங்க யாரோடு ஐக்கிய வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அவர் தங்களை ஒரு பெரியவர்களாக காட்டிக் கொள்வதா என்று பெரியவர்களாக நாம் காட்டிக்கொள்ளவில்லை விருப்பத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற அருமையான தேவ ஜானமே நம்முடைய அழைப்பு உன்னதமானதாக இருக்கின்றது மாறானோடு ஐக்கி வைத்துக் கொள்ளாளுமணி நம்முடைய ஆளுக்கையின் ஆட்சியை செம்மையாக காட்டுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுக்காமி அனுமதி திருவம் பெற்றுகிறார் சங்கி ஒன்று இரண்டு வசனம் என்ற ஆசைகின்ற பொழுது மிதமாக சங்கீதக்காரனு கொண்டாண்டவர் சொல்லுவது ஆசைக்கலாம் இசுரவேல் எயித்திலும் நாகோவின் குடும்பம் அந்நிய பாசைக்காரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது முதலாம் அவருக்கு வரும் சுத்த சாதனமும் இஸ்ரோவேல் அவருக்கு ராஜ்யவம் ஆகிவிட்டது எய்ட்டில் இருக்கும்போது சந்தனிகளான அவர்கள் ஆண்டவர்களுடைய வெளியேற்றிருக்கிறார் இசுரவேல் எய்பிலும் யாக்கோவின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரான கணத்திலும் இருந்து புறப்பட்ட போது மூலம் அவருக்கு பரிசுத்தானமும் இசுரவேல் அவருக்கு ராஜீவமாகிவிட்டது புரியபதான தேவ ஜனமே நம்மை தேவனுடைய தேவன் வாசம் ஒரு ஸ்தானமாக தேவனுடைய அவருடைய ஆளு செய்யக்கூடிய ஒரு ராஜீயமாக நம்மை மாற்றியிருக்கின்றபடி நாள் ஐக்கியம் தேவனோடும் அவருடைய ஜனங்களோடும் சொல்ல முடியும் ஐக்கியோடும் அடி குமாரிய குருசுவனோடு இருக்கிற நீர் நீங்கள் எங்களோடு கூட ஐக்கிய உணர்வாக வேண்டும் கண்டும் சந்தோஷம் எழுதுகின்ற மக்களுக்கு இருக்கிற சந்தோஷம் உலகத்தில் ஐஸ்வர்யம் முடிவுக்கு இருக்க முடியாது என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஐஸ்வர்யம் பெருகப் பெருக வேதனைகள் பெருக ஆரம்பிக்கின்றது ஐஸ்வர்யத்தினால வேதனைகளை மாற்றிக் கொள்ள முடியவில்லை என்று சரி பணக்காவதில் அவர் பணத்தை திறமையில கொட்டக்கூடிய நாட்கள் அடுத்து வரப்போகின்றது நமக்கு இறைவனுடைய மகிழ்ச்சி பெருகிக் கொண்டே இருக்கின்றது ராஜ்யம் புசுமல்ல சமாதானமும் உண்டாலும் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றபடி நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றோமாம் இதிலமா தேவர் ரெண்டு மருந்தியம் பதினாலு முதல் சில வருஷங்களிலே இங்கேத்தான் என்று சொல்லும் பொழுது இதாக சொல்லுவதை வாசிக்கலாம் சம்பந்த பண்ணி அவர்களுக்கு உலாவி நான் அவர்களுக்குள்ளேயும் வாச பண்ணி அவர்களுக்குள்ளே இருப்பேன் அவர்கள் நியமனமாக இருப்பேன் என்று அவர்கள் ஆலயமாக இருக்கிறீங்களே ஆகபடியால் நடுவில் நீங்கள் அவர்கள் நடுவில் சொல்லுத்தமானதை தொடாதீர்கள் என்று கருத்தர் சொல்கிறார் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை ஆராதனை செய்கிற மக்கள் உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார் பின்னாரின் என்னுடைய குமாரர்கள் குமார்த்திகளும் ஆண்டு அழைக்கணும் என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் கை கொடுத்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறாரோ அவர்களும் குமாரங்க குமார்த்தீகமாக இருப்பார் என்று ஜீரமுதமாக இருக்கிறார் மார்க்கெட்டை அழித்துக் கொண்டிருந்த இன்னொரு மகத்தினுடைய பெரும் தலைமையினர் ஆகிய பரிசு சவன் அவரவர் உலகத்தை உண்டாகி அந்தவர் உலகரசி என்பதை அறிந்து கொண்ட பிறகு அவர் மூலமாக கிடைத்த கைவிகொண்ட பிறகு அவர்களுக்கு அர்ப்பணித்த பிறகு அவருடைய மறுபடி வந்து மத வழிபாடுகளுக்கு அவர் செல்லவில்லை இந்த பழைய குடும்ப உறவுகளோடு அடிக்க வைத்துக் கொள்ளவில்லை கிறிஸ்தியின் ஜீவன் சாரியனுக்கு ஆதாயமாக அருட்சிகளாக இயேசு கிறிஸ்தவனுக்கு மாதிரியாக இருக்கிறார் குடும்ப பாஸ் என்று தேடிதான் விரைவனுடைய பாசத்தி இருப்பதற்கு மாறுபாடு சந்தை விட்டு மட்டுமே கலாச்சாரங்களிலே அவருடைய விழாக்களிலே அவருடைய வைபவங்களிலே கலந்து கொள்ளுதல் தேவக்கணும் மிக குறைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் வெப்பநிலை நீங்கள் அவளை மெருக்கி பகின்ற உங்களுக்கு ஒரு விலங்கினர் உண்டாக முடியும் ஆன்மீகத்தில் ஒரு அசீசி உண்டாக முடியும் அசுத்தமானதை இருந்து அவங்களை வேறுபட்டு பிரிந்து போங்கள் அப்பொழுது இருப்பீர்கள் என்று சர்வதில் கருத்து சொல்லுகிறார்கள் அங்கிருந்த மரிசீயர்களை பிரதானிகளை மிக கடிந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்த காலத்திலே அவர்கள் யாரும் தாயார் இடத்திலே போய் பிராது தட்டி வைக்க வேண்டும் இப்படி பெரியவர்களை தூசிப்பது நிச்சயமாக உயிருக்கு ஆபத்து பயமுறுத்தபொழுது அந்த தாயாருக்கு மிகுந்த மருத்துவம் உண்டாகி சகோதரர்களை கூட்டிக் கொண்டு போய் அவர் அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டத்திற்கு அறிய நடக்கிறார்கள் பெரிய கூட்டங்களை பிரசாரம் பண்ணிக் கொண்டிருக்கிறார் இவர் ஒழிய நின்று ஒரு வாலிபனிடத்தில் சொல்லி அனுப்பியார்கள் ஒரு தாயாரு சகோதரர் வந்திருக்கிறார் என்று போத சொல்லுங்கள் என்று அவன் போய் இயேசுநாதனத்தில் சொல்லியிருக்கிறான் நம்முடைய தாயாறு சகோதர முறை தேடி வெளிவந்திருக்கிறான் என்று சொல்லி அவருக்கு இயேசுநாதன் என்ன சொன்னார் தெரியுமா கொஞ்சம் சிறப்பா நான் வர்றேன்னு சொல்லலை அப்படின்னா தாயருடைய மோசம் அவருக்கு இல்லாமல் இல்லை அவர் சித்தத்தை செய்வதை அவருடைய முழு விளக்கமாக மீட்கப்பட்டிருந்த தேவ ஜானமே நம்முடைய நோக்கமெல்லாம் இறங்கினுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உணர்வின் மனத்தில் உருவாக வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன் வேறு யாரில் பதிலளித்தார் தாயின் பாசம் குறைந்து போயிட்டு கொண்டு செல்லவில்லை சுத்தத்தை தடை செய்கின்ற எந்த ஆலோசனைகளையும் நான் கேட்கிறதில்லை என்று சொல்லி அவர் மாறுத்தரமாக சொல்லுகிறார் உறவுகள் அவசியம் அது வழிபாட்டுகளை இறைவனருக்கு நம்மை பின்பற்ற கூடிய அவர்களுக்கு அந்த மாறுபாடு உள்ள சந்தைகளை நேரில் மட்டும் கொள்ள வேண்டும் என்று ஆண்டியானவர் திருமணம் பெற்றுவிட்டார் அன்பு ஊற்றப்பட்ட மாணவன் என்னுடைய ஆணைக்குரிய அனுபவம் எல்லாம் பெரிய மாறிவிட்டது ஆறாம் வரைக்கும் செல்லும் பொழுது அவர்கள் பக்கத்திலே என்னுடைய சித்தி மகளும் என்று குடமாக இருக்கிறார்கள் காரில் போகும்போது எட்டி பார்த்தால் தெரியும் பார்ப்பார்கள் ஒருவேள கொண்டத்தை முடித்துவிட்டு முடிவிட்டு வேறு நாள் நான் போகவே நான் போகிறது தேர்தலுடைய ஊதியத்திற்காக அவர் திருச்செடி நாடி வருவாள் அவரை தேடி போக முடியுமே தவிர மற்றபடி உறவு நமக்கு இல்லை என்பது உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் ஒரு நாள் வீட்டில் இருந்து அழிந்து சொன்னார்கள் போகும்போதெல்லாம் பார்க்கிறேன் வருகிற என்று நானால் வர முடியாதுதான் உங்களுக்கு நிச்சயமாக ஊரில் எப்படி உறவினர்களை பார்ப்பதற்காக உங்கள் வரவில்லை இறைவனுடைய விடுப்பத்தை நிறைவேற்றுவதற்காக வருகின்றோம் நீங்கள் எங்களுடைய தேடி ஆராயத்தில் வருகிறதால் நிச்சயமாக உங்களை தேடி நாங்கள் வர முடியும் என்று பதில் சொல்லலாம் தேவ தானமே யார் எனக்கு தாயார் யார் எனக்கு சகோதரர்கள் சிக்கப்படும் தேவையுடைய பிள்ளைகளாக இருந்த போதிலும் உறவுகளை அதிகமாக மேம்படுத்துவார்கள் முக்கியப்படுத்துவார்கள் கேட்டால் அவருக்கு காரணம் செய்வார்கள் உலக போனால் நாம ஏதனுடைய பிள்ளையில் இருந்து சொல்வார்களே அன்பில் நீங்க சொல்வார்களே அவர்கள் சொல்லிக் கொண்டு போக வேண்டுமே அன்பவர் மீது அன்பு வைக்கிறதை குறைத்துவிட்டு மக்களின் மீது அன்பு செலுத்துகிற அன்பிருக்கே அது இரவனுடைய அன்பு அல்ல முதலாவது ஏனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் அதனால் முதலாவது படமாக இரண்டாவது நம்மிடத்தில் அன்பு கொண்டு வேண்டும் நம்முடைய ஆத்மா கண்டு போகாமல் இருப்பதற்கு ஆயுக்கு குறைந்து போகலாம் இருப்பது திரும்பத்தில் அன்பு கூறது போல பர்வத்தில் அன்பு கூற வேண்டும் என்று ஆதையான மாணவர்களே அணில் சிவாசிக்கும் சிவாசிக்கும் பங்கேறு நீதிக்கும் அணிவிக்கும் ஐக்கியம் ஏது ஒளிக்கும் நீலுக்கும் ஐக்கியம் ஏது தேவனுடைய ஆலயத்திற்கும் நீக்கிரகத்திற்கும் சம்பந்தம் ஏது என்றெல்லாம் தேவனாகிய கருத்து விரக்கின்றபடி நான் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றான் மேன்மேம்ப நிகர மக்கள் உணர்ந்து ஐக்கியத்தை காத்துக்கொள்ளும் என்று ஆதி அனுமதிப்படுத்தும் அதிகாரம் மூன்றாவது அப்போ சில விமர்சித்த ஏனாவுக்கு இவ்விதமான ஒரு சத்தம் கேட்டது அவர் அதை எழுதி வைத்திருக்கிறார் இதோ பல்லவத்திலிருந்து உண்டான ஒரு படும் சட்டத்தை கேட்டு இதோ மனுஷனிடத்தில் நீர்ந்த வாசல்தலம் இருக்கிறது அவர்களுக்கு அவர் வாசலாக இருந்தார் அவரிடம் அவருடைய இனமாக இருப்பார்கள் ஏதும் தாமி அவர்களோடு அவர்களுடைய இருப்பார் அலோலியா அவர்களின் ஈசாக்கியாக்கோ இந்தியனிருந்து சில வேதத்தில் எழுதியிருக்கின்றது இப்போது அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார் என்பதும் சொல்லுங்கள் பெரிய பாக்கியம் தெரியுமா உலகத்தார் சொல்வார் உங்கள் நேரிடத்தில் ஜமித்து கேளுங்கள் ஐயா உங்கள் நேரிடத்தில் ஜனித்து ஆலோசனை கொடுங்கள் இன்று புறஞ்சாங்க அறிந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு கிருமர கிடைத்திருக்கிறபடியினால் ராஜாவினிடத்தில் கேட்டு பொதுமக்களுக்கு பலன் சொல்வதற்கான உரிமணுக்கு கிடப்பதற்கு பணியினால் இந்த ராஜ்ய இந்த உயர்ந்த அனுபவத்தை நாங்கள் ஆட்கள் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு மட்டுமட்டு பேரி மக்களோடு உலகத்தாரோடு அமீர் சுவாசிகளோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தை ஓவர்கள் குறைக்க வேண்டும் என்று ஆவியான சொல்கிறார் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடனே கொஞ்சம் கொஞ்சமாக பாய் சொன்ன உடனே ஆட்கள் கொண்டாது அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு நாள் மீதி எடுக்கவிடும் என்பது போல இப்படி அதிவிசுவாசியோடு வைத்திருக்கின்ற ஐக்கியமானது விசுவாசத்தினுவிடும் என்று சொல்லப்பட்டார் ஞாயிற்றுக்கிழமைதான் எல்லாரும் விழாக்களை பாட்டு எல்லாரும் அப்பதான் விடுமுறைகளுக்கு அவர் சொந்தக்காரர் எல்லாரும் இன்னைக்குதான் வருவார்கள் நம்ம சொந்தத்தை பாராட்டுகின்ற நேரத்தில் ஆராமனை விட்டுவிட்டு செல்ல வேண்டிய விருப்பம் நிறனுக்கு வர ஆரம்பித்து அகிலாளர்களை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆவியானவரு கூறுகிறார் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிற அப்படிப்பட்ட தேவனுடைய ஆறாவது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்தில் நாளிலே நான் ஆவிக்குள்ள ஆணை கொண்டு சரி பத்து அப்படிப்பட்ட ஒரு கருத்துடைய நாளிலே கற்பனுடைய அருகே இருக்குமானால் நம்முடைய நிலைமை பருவாமகமாக மாறுவதை சாத்தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆக நம்ம ஒரு நாள் வெளிவலகரத்து மக்களை போன நம்ம விட முடியும் போய்விட்டால் எங்கிருந்தை விடமாட்டார் என்று ஒரு போலியான நம்பிக்கையிலே அநேகர் இளவிற்கு சென்று கொண்டிருக்கிற கவனமாக இருக்கிற அப்படினா இரு மக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆவியான அதிகாரம் இருபத்தி நாலாவது போய் எழுந்தும் உலகத்தின் அறிவுரை ஆவற்றையும் உண்டாக்கிறதே அவனானவர் வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவனாக இருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் அவர் வாங்கம் என்று சின்ன பரிசு கொண்டு எழுந்துகின்றார் இன்று ஆராய்ச்சனை நடந்து கொண்டிருக்கிறபடி நாள் நான் எல்லாம் இங்கே கூடி வருகிறபடி நான் தேவரசம் அறிஞிக் கொண்டிருக்கின்றது காலம் இல்லாத முடியாது கைகளினால் கண்டப்பட்ட கோயில்களிலே வாசமாக இருப்பதில்லை எந்த வாசமாக இருப்பாரா நம்முடைய இல்லங்களிலே வாசமாக இருக்கிறார் நான் அவர்களுக்குள்ளேயே வாசம் அவர்களுக்குள்ளே கேனமாக இருப்பேன் பக்தன் படிப்பாடு இருக்கிறான் ப்டி கைகளினால் கண்ணம் பண்ற ஆலயத்திலே தேவன் வாசமாக இருக்க மாட்டான் என்று பரிசுத்தான்கள் பாடியிருக்கிறார் நம்முடைய வாசல் இருக்கும்படி மிகமாக இஸ்ரோ நேர ஜனங்கள் ஏற்றிருந்து படம் பண்ண பொழுது அந்நியல் ஜாதியான ஜனங்களை விட்டு ஏறுபட்ட பொழுது பரிசுத்த சாதமும் இஸ்ரோ மேலர்களுக்கு ராஜ்யமாகிவிட்டது அதுபோல நம்ம அன்று பிரித்தெடுத்திருக்கின்றன அவருடைய ஆலயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்குள்ளே அவர் மகிழ்ந்து கைவிட வேண்டும் என்பதற்காக நமக்குள்ளேயே அவருக்கு பாடங்கள் கிழமாய் திதிபதிகள் ஏற்படுத்தவரை சந்தோஷம் வேண்டும் என்பதற்காக நமக்குள்ளேயே மாசமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து மாறுபாடு உங்களை சந்தவிலில் ஐக்கியத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆலயம் என்பது குறைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அவங்களும் விட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க இங்கெந்த உறவு விடாது அவர்களுடைய உறவு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஆகிய தேவ ஜனங்கள் மிக கவனமாக உலக ஐக்கியங்களை மிகவும் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியான காலம் செல்ல செல்ல மறுபடி கொடுக்கலாம் உருவாக ஆரம்பித்து விடுகின்றது என்னால் உறவு என்ன சொல்லணும் பழகிட்டார் எப்படித்தான் நானும் காரணம் சொல்லுவார்கள் தவிர வரவேற்காக நாம் இருக்கின்றோம் தனித்து நாளுகின்றவர்களாக இருக்கிறோம் வாசல் சொலமாக இருக்கிறோம் என்று உணர்வு மாறிக்கொண்டு வருகின்ற காலமாக இருக்கிறது கருத்திருந்த வார்த்தைகளுக்கு அழைத்திருப்பது ஒரே சரீரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மூன்றாம் அதிகாரம் பெறுகின்ற வாசிக்கின்ற மொழி அப்போ செல நிகழமாக சொல்லி எடுக்கிறார் சமாதானங்கள் இரு நீங்களும் ஒரே சரீரமாக உழைக்கப்பட்டிருக்கிறீர்களே உங்க தேசம் எல்லாருக்கும் ஒரே உபதேசம் எல்லாரும் சிக்கப்பட்டு நானும் ஸ்நானம் பெற்றும் சுத்தாயைப் பெற்ற ஜோதிக்கிறார்கள் எல்லாரும் ஒன்றாக வாழ்க்கை ஜோதிச்சமாக மாட்டார்கள் அவர்களுக்குள்ள பிரிவினைகள் யார் தலையல் நான் என்னுடைய ஆடுகளும் என்னுடைய நன்றைக்கு வர போறாங்க ஒரே தலைவனாக இருக்கு முடியாது புதிய தலைமையின்களாக நாற்பத்தோரு ஆண்டுகளாக இருந்து கொண்டு வருகின்றன உலகத்தில் ஆதி குறிக்கப்படுவார்கள் எப்படியா முடிந்தது ஒரு பத்து நாள் ஒரு வருஷம் ஒரு குண்டம் தனியாக பிரிந்து கொள்விடுகிறதே நாற்பத்தோரு ஆண்டுகளாக ஒரு தலைமை எண்களும் உலக மரத்திலும் சமையலிந்து வருகிறது என்று சொன்னாலும் கருத்தினுடைய ஆலயம் இந்த ஆலயத்தை ஒருவன் கடுப்பால் தேவலை கடுப்பாருந்து சொல்லி எடுக்கிற உடைக்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்மான தேவ ஜனமே நீங்கள் ஒரே சதீவமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இரண்டாவது காலம் இருபத்தி ரெண்டு வருல வசனங்களை ஒரே சதீவமாக வகருவது என்று நீ பரிசுத்த bowel தெரிவாகılıyor நீ வாசிக்கலாம் ஆகையால் நீங்கள் எல்லீர் ਪਰதேசகுளாய் இராமல் ஆகையால் நீங்கள் எல்லீர் ਪਰதேசகுளாய் இராமல் பரிசுத்தவானோடு ஒரே நகரத்தார் பரிசுத்தவானோடு ஒரே நகரந்தான் தேரனுடைய வீடarumாய் நீ போஸ்டல திருக்கத்சுகள் எங்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டுபவை இருக்கின்றது அப்போவும் இயேசு கிறிஸ்துவின்னுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டுபவை இருக்கின்றது இயேசு கிறிஸ்து தாமே மூலக்கல்லாக இருக்கிறார் பாருங்க அந்த தேனுடைய வாசம் شلون கட்டி கட்டிட்டு கொண்டு வரின்றது மக்கள் மசம் என்ன மிக மிகமாக சிறவேல் மக்களுடைய வாழ்க்கையில் இருந்த திருச்சனைகளுடைய மாதிரியான வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கையில் இருந்து நாம் அறிந்திருக்கின்றோம் புதிய ரோசிலையும் திருச்செலை என்று சொல்வது அப்பா அரசின் திருக்கரசி அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்படுகின்றது அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு எழும்புக்குள் எழும்புகிற நீங்கள் நீங்களும் ஆவினாலே தேவடைய வாசஸ்லமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் அவர் மேல் நீங்களும் ஆவினாலே வாசலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் மலைப்பது இப்படி ஒரு வாசஸ்தலமாக இணைந்து வாழ்வதற்காக ஐக்கியம் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னா நிறுத்த ஐக்கியத்தில் யாரோடும் நீங்களும் எங்களோட ஐக்கியமாக இருக்கணும் அப்பாசனும் சொல்லி இருக்கிற வாசிக்கின்ற மொழியே பல்வான் தேர்தல் திட்டம் என்று நீங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுகின்றோம் மொழி எப்படி பேசி சொல்றாங்களா இவர்கிட்ட நம்ப பரவலுக்கு போகும் என்று நீங்கள் சொல்றாங்களா அவங்க தப்பு சார் என்று சொல்லுவோம் அவங்களுக்கு தப்பா தெரியலாம் தேவென்று இப்படி ஒரே நகரமாக கட்டப்பட வேண்டும் நீங்களும் ஆளின் வசஸ்களமாக அவனோடு சேர்ந்து கூட்டி கட்டப்பட்டு தேவனுடைய ஆலயம் ஆலோலியம் அதை நாள் தேவனுடைய சத்தியத்துக்கும் மாறான மாறுபட்ட மக்கள் பற்றியிருந்து பிடித்தெடுத்து ஒரே நகரமாக பரிசுக்கோடு ஒரே நகரமாக தேவனுடைய வீடாக மாஸ்டர் செலவாக கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிற இந்த அனுபவத்தை அறிந்திருக்கிற மக்கள் எனக்கு எப்படி இந்த வாக்கியங்கள் கிடைத்த என்பதை உணர்ந்து அநேக தேவனுடைய பிள்ளைகள் கடவுளனுக்கு சென்றிருக்கிற உபகாரத்துக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் செல்லும்படி சிலைகளுடைய நெற்கள வாயிற்று கடைசி நாட்களை சபை அனுப்பி உமையாதி குறிக்களாக சேர்த்து வந்தவர்கள் கட்டிக் கொண்டு வருகின்றபடி நான் இயற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து பிற ஜாதிகளோடு உள்ள ஐக்கியங்களை குறைத்துக் வேண்டும் என்று ஆவியான அதிகாரி சமத்து வாசிக்கின்ற பொழுது தாமத திருவசத்தை கொண்டு தண்ணீர் பிளிக்கிறத சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைந்திரை முதலாளர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பயற்றதும் அகிழமான சபையாக அதை தமோக்கமும் நிறுத்திக் கொள்வதற்கும் யூசினால் ஒரு சூழலில் தம்மை ஒப்புக்கொள்வதற்கு உலகத்தில் எல்லா பாதிகளுக்காக ஒரு பரிசுத்தமான கூட்டத்தை உருவாக்குவதற்காக அலுவலியம் அலோயம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக திருச்சலில் மாத்திரமே இருக்கின்றது நம்ப கழுதுகின்றது கரைதலை முதலாளர்கள் ஒன்றுமில்லாமல் புறையற்றது மகிழ்ச்சியுள்ளது மாசத்திடுமான சபையாக தமக்கு நிறுத்துக் கொள்வதற்காக தமிழ் தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் ஹலோ புரிய பாரத ஜனதி இப்படிப்பட்ட வருத்தங்கள் வரும் இல்லாமிகள் வரும் ஏழாமைகள் வரும் பசி வரும் பட்டினி வரும் தாக வரும் எல்லாமே வர முடியும் சிறுவேல் மக்களுடைய வராந்திர வாழ்க்கையில் வந்த பொழுது அவர்கள் பின்மாற்றமடைந்தார்கள் பழையபடி ஏற்று நோக்கி வீட்டின் வாழ்க்கையில் இருந்த இலவசமான வெள்ளரிக்காய் வெள்ளப்பூண்டுக்காக பரிதமித்தார்கள் என்று தெரிவிக்கின்றது வாழ்க்கை அல்ல கிறிஸ்துவோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை நம் பசியாக இருந்தாலும் அவள் அவண்டவரும் பசியாக இருக்கிறார் நம் வியாதியாக இருந்தாலும் அவள் அவண்டவரும் வியாதியாக இருக்கிறார் பெரியான வாக்கு எல்லாம் நல்லாக இருந்தால் மகிழ்ச்சி தான் சாட்சிதான் ஏதாவது குறை ஓரப்பட்டு உடனே எல்லாமே குறைந்து மகன் இதனை என்னை காட்டுவிட தெரியுமா நாம் எங்கே இருக்கிறோம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வு சொல்லிருக்கிறார் நமக்கு மிக தெளிவாக எப்படி ஒரு திருச்சபை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய வாசஸ்தலத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தேவன் வாசம் தேவனுடைய ஆலயத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காக அப்போது சொல்லி தசு கட்டப்பட்டு கொண்டுகின்றரிய கட்டுவதற்காகித்திருக்கிறார் நிமிட்டுக் கொள்ளுங்கள் அப்போ உபதேசத்திலும் ஒரே ஐக்கியமாக ஒரு கட்டணம் கட்டப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அங்கிருந்து தள்ளிட்டு கட்டப்பட்டு வருகிறது கட்டப்பட்டிருக்கிறது சிறுச்சமையானது மிதமாய் கட்டி எழுப்பப்பட்டு வருவதற்கு ஆக ஆண்டு ஒரு சேத்தரிப்பு அலியல் அலியல் புரியமான தேவ ஜனமே என்னாகும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷத்தில் வாசிக்கின்ற பொழுது அழைத்துக் கொண்டு வந்து இந்த ஜனங்களை சமிக்க வேண்டும் என்று சொன்ன அவன் சகிப்பதற்கு மாறாக தரிசனத்தை கண்டு இனிதமாக இந்த ஜாதியை கொடுத்துக்கொண்ட ஒரு வாசகத்தை அமைய வாசிக்கிறான் அவரை கண்டு குண்டு பார்க்கிறேன் கண்மலையில் உச்சிகளில் இருந்து நான் அவரை கண்டு குண்டுகளிலிருந்து பார்க்கிறேன் அந்த கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள் துரிச்சபை வீட்பின் அடிமைத்தரம் துருந்த விடுதலை பெற்ற ஜனம் அது தனியாகவே வாசம் கொண்டு பிழைகளை பார்த்து அணியை ஒரு விதமாக ஆச்சரியப்படுகிறார் சிறல் என்றாவுக்கு நாங்கள் இரண்டாவது நடவை சென்ற பொழுது சபை உருவாக்கி விட்டுப் போன்றோம் பிறகு பல ஆண்டுகளாகி விட்டத சண்டைகள் நடந்து மக்கள் எல்லாரும் சிவறி முகாமுகளுக்குள்ளாக ஓடி அங்காங்கே செய்துவிட்டார்கள் பின்னர் அமைதி ஏற்பட்ட நாட்களில் சபையை பார்ப்பதற்காக புதிய இடங்களை சபை எழுப்பதற்காக சென்றிருந்த பொழுது அங்கே ஒருவர் பிடிச்சார் ஐயா ரொம்ப வயராக்கியமான நாட்களையா ஒரு பாஸ்டர் சபை சேர்ந்தவர் முகாமில் எல்லா சபகாரங்களும் இருப்பார்கள் நாங்கள் கூட்டம் நடத்துறோம் என்ற கூட்டத்தில் ஒரு பிறகு ஏன் தம்பி நலங்களும் இயேசுநாதர் தான் கும்பிடுகின்றோம் ஏன் என்னுடைய ஆகாத சபை வந்த பிறகு எங்களுக்கு புகழ்தான் சொன்னார் நாங்கள் நல்ல தண்ணி குடித்தோம் சாக்கடை தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அது யார சேதச்சேரமே ஒரே ஒரு தடை மாற்றம் என்னுடைய உபதேசத்தை கேட்டது யார் சேவலம் என்று மறுசு கொண்டவர்கள் மறுபடி பல ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் அங்கே செல்லும் இத்தமலும் செய்திகளை கேட்டு சோழடி போன மக்கள் அவர் வேறு ஆறாவது நடந்தது உண்மைதான் ஏன் செல்லவில்லை என்று சொன்னால் ஐக்கியம் வேறு புரிய மாறவில்லை எங்கேயும் ஆறாண்டுக்கு செல்ல வேண்டும் அப்படி செலவு எண்ணுகின்றார் தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற ஐக்கியத்தை காத்துக்கொண்டு என்ன செய்தாலும் தீர்மானம் படிவர்கள் வீட்டிலே அந்த நேரத்தில் ஆராதனை ஆரம்பிக்கிறாள் பாட்டு பாடு ஜீரம் பண்ணி காணிக்கை போட்டி விதமாக ஆராதிக்கின்ற போது அங்கே தலைமையினுடைய பிரசனம் உண்டாகின்றது அங்கிருந்து சாட்சியில் எழுதுகிறாள் ஐயா அங்கு நடக்கிற ஆறாவது அந்த பிரசனம் எங்களுக்கு வருகின்றது புரியமானவர்களே அந்த ஜனம் தனித்து வாசம் இங்கே சொன்ன கண்மலில் உச்சி இருந்த நானவரை கண்டு புண்டுகள் இருந்தவரை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கதவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள் அமீதமான ஒரு புனித ஜாதியாக நம்ம அழைத்திருக்கின்றபடியினால் காத்துவையான நாலாம் அதிகாரம் ஆறும் ஏழு வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே மோசுவதை வாசிக்கிறான் விவாகமும் நாலாம் அதிகாரம் ஆறும் ஏழு முன்பேகமாக முன்பாகவும் இதுவே உங்களுக்கு அவர்கள் இந்த கட்டளை எல்லாம் கேட்டு என்பார்கள் இந்த பெரிய ஜாதியை ஞானம் வேகம் உள்ள ஜனங்கள் என்ன என்ன பண்றது தெரியுமா கட்டளையின்படி நீங்கள் நடக்கும் பொழுது உங்களை சுற்றி மறுக்கிற புறஜாதி அவைகளும் இது என்னப்பா வேஷம் கோயிலுக்கு போகும்போது வெள்ளை வெளியான கரப்பு என்ன வாழ்க்கை என்று சொல்லி அத்தமாக சொல்வார் அப்படி இல்லாத கட்டளை வாசிக்கிறதான நாம் எல்லாவற்றிலும் கட்டளைகளின்படி நடந்து மண மக்கள் மக்கள் இது எங்கள் தேவங்களுடைய கட்டளை எப்படித்தான் நோடப்பாம சொல்ல பொழுது அவர்கள் இப்படி சொல்லுவார்களாம் அவங்க இந்த கண்டலாளியெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஞானம் வேகம் உள்ள ஜனங்கள் என்று சொல்வார்கள் அவர் நமக்கு சவாயிருக்கிறது சவமாய் பெற்று பெரிய ஜாதி தேவனை இவ்வளவு சவாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி உலகத்தில் பெரிய ஜாதியா இருமா சமீபமாக பெற்றிருக்கின்ற ஆண்டவர்களோடு உருவாக்க ஆனால் காண்பிக்காதபடினால் தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்வியானவர்கள் என்று தப்பிதமாக பேசக்கூடிய தகுதி இன்றைக்கு உலகத்தில் உருவாகி கொண்டிருக்கின்றது அகில ஏரிய அளவுக்கு இந்தியாவிலே சூழலை மாறி கொண்டு வருகின்ற பயம் அவளுக்கு வர முடியும் என்பதை சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்ற பொழுது பக்கத்தில் ஒரு பேங்க் மேனேஜர் இருந்தார் அவங்க ரொம்ப பிரியமா பிள்ளைகளோட பலகாரம் ஆலயத்துக்கு வருவார்கள் வீட்டில ஏதாவது முதல நாள் ஏதாவது பிள்ளைகளுக்கு மறந்து போய் சமைக்க வச்சிருவோம் அதை நீங்க ஒத்துக்கொள்ள மாட்டீங்க படுத்ததும் சாப்பிட மாட்டோம் என்பதை புறஜாதி மக்கள் அறிந்திருக்கிறார்கள் அறியாமல் முடியினாலே பேய்க்கு படுத்ததெல்லாம் தேவைக்கிறார்கள் இவங்களும் சேர்த்திருமண்ணை சாப்பிட்டா நல்லவன் அன்று செலவு இருக்கிறார்கள் வெட்டி விட்டு தருவாங்க விட்டு விடுற கஷ்டமாக கொண்டு வந்தவங்களுடைய அன்பை விட கூடாது இவ்வளவுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கற்றோயின்படி வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை இந்த அம்மாவில் பொங்கல் நாளிலே மஞ்சள் நாள் சாயங்களாலும் பிள்ளைகளுக்கு பாயம் சேவைச்சு கொடுத்திடும் அவர் நிலை பொங்கல் கூட எல்லாமே பொருளையும் வாங்கி கொண்டு வீட்டில் வச்சுட்டு பிள்ளைகளுக்கு பாயம் சேவைக்கிறதால தனியை கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க வேக வேகமாக பாய சென்னை தேங்காயை கொண்டு குற்றோக்கு பக்கத்தில் வச்சுட்டாங்க அவங்க துவக்கப்படத்தியாடு நினைக்கிறவங்க தேங்காயை அருவாடு விளங்கி விட்டும் பொழுது யோசிநாதன் என் பிள்ளைகளுக்கு படைத்தலை கொண்டு பாய சென்ட் ஆச்சு போகிறாய் என்று சொல்லி கேட்ட பொழுது இந்த அம்மா அருவாலையும் தேங்காயும் களைப்பட்டு டாலர் எடுத்துக்கோ இந்த அம்மா பெரியவராக இருக்கிறார் எவ்வளோக்கையும் பார்த்துக் கொண்டிருக்கிறாரே தான் தெரியாமல் இருந்த போதே தடுத்து நிறுத்தி விட்டாரே உங்கள் தெய்வமே பெரிய தெய்வம் ஆகிய கருத்தனை சமீபமாக இருக்கிறது போதில கருத்தனை தனது சமீபமாக பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி இது பிராமண ஒன்று பெரிய ஜாதிகளை கல்லப்போல பேயை கும்பிட்டுக் கொண்டு பேய் கூட இருந்துட்டு அந்த பேய் மக்களில் ஆடி வந்த பெரிய ஜாதி சொல்லிட்டு ஆனால் உலகத்தில் பெரிய ஜியால் யார் தெரியுமா கிறிஸ்துவோடு எந்த மனுஷனிடத்திலும் தைரியமாக நாம் சாட்சி சொல்ல முடியும் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு சந்தித்து விட்டு வேறுபட்டு உங்களை வெச்சித்துக் கொள்ளுங்கள் கூட வாசமாக இருக்கிறார் உலகம் அதை காணப்புகின்றது கண்கேவனை பணிந்து கொள்வதற்கு நம்மிடத்தில் வரப்போகிறார்கள் அவ்வளவு உரிய அனுபவத்திலிருந்து அழைத்து இருக்கிறபடிதான் நம்மோடு பிரசதமாக வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் நமது கூடவே இருக்கிற நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே வாசமணி நம்ம தேவனாக இருந்து கொண்டிருக்கிறபடியால் அவரை துதிப்பதும் சோச்சரிப்பதுமே நம்முடைய வேலையாக இருக்கட்டும் அதற்கு மாறாளிகள் விட்டுவிட்டு இதை குறைஞ்சாளிகளோடு ஒரு ஐக்கியங்களை சடங்கு ஆச்சாரங்களை விருந்துகளை குறைத்துக்கொண்டு ஆண்டு வருவோடு கூட விருந்து கொண்டு கடை கூறுவதற்கு எப்போது ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று அறிவித்துக் கொள்கின்ற அதேவருக்கு திருவிருந்து ஏதோ சிம்மா போற சாப்பிடறது சாப்பிடும் ஒன்று இல்லை தான் மற்றதெல்லாம் சரியா இருந்தா என்று திருவிருந்தை அசட்டை செய்கின்ற மக்களும் உள்ளே இருக்கிறீர்கள் பம்பையந்தால் சந்தர்ப்பாள் எடுக்கிறது ஐக்கியத்தை விட்டு விலகிறாய் என்பதை காட்டுகின்றது நம்ம ஒரே பங்கு பெறுகிறோம் அந்த அப்பத்திலே பங்கு பெறாத அந்த சதீரத்தோடு ஐக்கியமாக இல்லை என்று வார்த்தை சொல்லுகிறது ஆகையால் அந்த ஐக்கியத்தை காத்துக் மிக கவனமாக இருங்கள் ஏழனமாக இன்னிவிடாது தேவன் மிக கவனமாக பார்த்துக் கொண்டே ரா போதாவது அதிகாரம் எழுதும் போது யாத்திராவும் அதிகாரம் நீங்களும் அரசு ஜாதியமாக இருப்பீர்கள் என்று இஸ்ரேல் புத்தனோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்று மோசடி ஆண்டவர் சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கின்றது நம் ஆலை திருப்பதி இதற்காக தான் நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜமும் என்று கருத்தனைக்கு ஆராதனை செய்யக்கூடிய மக்களாக மையப்படுத்தக்கூடிய மக்களாக கட்டளையின்படி வாழ்கிறதை புறஜாதிகளான கண்டு ஆச்சரியப்படும்படியாக உங்களுடைய ஆசாரிய ராஜமாக பரிசுத்த ஜாதியாகவும் தேர்ந்தெடுத்தேன் என்று விரைவாக்கு சொல்லுகின்ற அதைக் குறித்து பேசுகிற பொழுது ஒன்று பேரு இரண்டாம் விதமாக சொல்லும் என்றார் நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைத்தவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும் நான்கு விதமான ஆசாரிய கூட்டமாயும் ஜியாயும் அவருக்கு சொந்தமான ஜனாயும் இருக்கிறீர்கள் என் ஜனதே என் ஜாதியாரே என் வாக்கை கபனிகள் என்று ஆண்டவர் சொல்லி தெரியுமா அவருடைய ஜாதி சபைக்குள்ளே ஜாதி உணர்வுகளில் இதனை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் அந்த ஜாதி உணர்வு திருச்சபை விட்டு வெளியே போவதற்கு உங்களை எடுத்து அது பர்லவித்து விட்டு வெளியே கொண்டு போகும் அறிவித்துள்ளார் பிள்ளைகளாகி நாம் ஜாதியாக அவருக்கும் சொந்தமான ஜனமாக இருக்கிறோம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் கோயம்புத்தூர்ல தூத்துக்குடி பக்கம் உள்ள ஒரு வாலிடம் மிச்சர் கடை வைத்து நல்ல வசதியாக இருந்தார் புதிதாக ஒண்ணு எங்க ஜாதியில இருந்தா நல்லா இருக்கிறது என்ன உங்க ஜாதி ஆளுங்க கிடையாது ஜாதி தான் அப்படி சொன்ன விக்கிரமா போட்டு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 அதை விட்டுவிட்டு மாத்திரம் வெளியே சென்றுவிடக் கூடாது என்கிற எண்ணம் இருக்க வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் அதற்கு மாறான எண்ணங்கள் நம்முடைய தோன்றும் பொழுது ஒரு நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய்விடும் என்பதை அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் பரிசுத்த ஜாதியாக இருப்பதற்காக அவருக்கு சொந்தமான ஜனமாக இருப்பதற்காக அழைத்திருக்கிறபடியால் பரலோகத்தில் வாசம் கொண்டுகின்ற ஆண்டவர் தேவதூதர்களுக்கு அந்த உரிமை கொடுக்காதபடி கொடியிருந்தனவாகலகத்தில் பற்றி அழைந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அது மிகுந்த உணர்வை உண்டாக்கும் இதலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் வாழ்த்தி ஆராதித்துக் கொண்டிருக்கக்கூடிய தகுதி பெற்று இருக்கின்ற ஆண்டலர் இருக்கின்றவர் ஓகத்தெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய சர்வ சிகிச்சைகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா ஞானமும் அறிவு அடைத்த ஆண்டுகளுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேனே இந்த எண்ணங்களை உள்ளத்தில் எடுக்கும் பொழுது பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் தாமிராஜாவுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கலாம் ஆகாயத்தை பார்த்துக்கொண்டே இருப்பார்தான் விகிதமாக நீர் படைத்து வானத்தையும் சூரியனையும் சந்தர்ந்த நட்சத்திரங்களை உருவாக்கி செயல்படுத்தும் பொழுது என்னை மனிதனை நினைப்பதற்கு மனுஷனை மனுஷனை எல்லாவற்றை ஆளுக செய்யும்படியாக அதிகாரியாக்கி ஆக்கியிருக்கிறீரே ஹாலேலிய ராஜாக்களும் ஆசாரியும் ஆக்கிறீர் நாங்கள் பூமியை அரசாடுவோம் என்று புதிய பாட்டை பாடி சகலத்தை ஆளுகை செய்யும்படியாக சர்வ சிகிச்சைகளை ஆளுக செய்யும்படியாக அதிகாரத்தரவு கொடுத்துவதற்காக அபிஷேகம் எனப்பட்டிருக்கிறபடி நாள் அந்த உணர்வுகளம் உள்ளங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கட்டும் என்னாகும் அதிகாரம் பாவத்திற்கு விடுதலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் இருப்பாள் என்று சொல்லுவேதன் சொல்லுகின்றது அவருடைய ஆக்கோவிலி அக்கிரமத்தை காண்பதில்லை இஸ்ரோவேலில் அவர்கள் குற்றத்தை பார்க்கிறதில்லை அவர் தேவனாகி கருத்தர் அவர்களோடு ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்கு ரொம்ப யுத்தம் செய்ய திராணியற்றவர்கள் அவளை பலசாலிகளாக மாற்றினார் என்று சொல்லி திருக்கிற செங்கல் அறுத்து படைத்தவர்கள் ாக இருப்பதற்காக முன் குறிக்கப்பட்ட மக்கள் ஏத்தில் இருக்கும்போது அடிமைகளாக வாழ்ந்து கொண்டது பாவத்தின் அடிமை தரத்திறந்த நம்மை பாவத்திலிருந்து விடுதலை பெறப்படியாதபடி தவித்துக் கொண்டது நம்மை குமார்ன்ற மீட்டெடுத்து அந்த சொந்த ஜனங்களாக மாற்றியிருக்கின்றபடி நான் காண்டாமிருக்கத்து கொந்த பலன் அவர்களுக்கு மந்திரவாதம் இல்லை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 இந்த என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது தேசிய கட்சி ஓமகுண்டங்களை வளர்த்து பெரிய யாகங்களை சென்றிருக்கிறார்கள் ஒரு யாகத்தை செல்வதற்கு பதினைந்து கோடி ரூபாய் செலவாகிவிட்டது என்று கணக்களி இருக்கிறார்கள் ஆனால் தேசத்தினுடைய நாலு மூலிகளிலும் நாலு யாகம் நடத்தி மத்தியில் யாகம் நடத்தி இந்த நாடு எங்களுக்கு சொன்னவாறு நாங்கள் தான் ஆளுகள் செய்ய வேண்டும் இந்த நாட்டு மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்களுக்கு எதிராக திருப்பப்பட வேண்டும் மந்திரவாதம் செய்துதமாக நாட்டை பிடிக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் முடியாமல் போய்விட்டது ஏன் முடியாமல் போன தெரியுமா இந்த காண்டாமிருகத்துக்கு பலம் உள்ள மக்கள் இருக்கிறார்களே இவருடைய ஜவமர்கள் எல்லாம் முடியெடுத்தல் நபத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறார் கிறிஸ்தவ மதத்தவர்களை மனமாற்றம் பண்ணி நமக்கு வாக்களிக்க செய்ய வேண்டும் என்று தீவிரமாக எல்லா கட்சிக்காரர்களும் மந்திரவாதம் செய்திருக்கிறார்கள் மந்திரவாதிகள் பெரிய பெரிய மந்திரவாதிகள் ஜோசியில் இங்கே இருக்காது இன்டர்நெட்டில் உலக நாட்டில் இருக்கிறார்கள் என்று பார்த்து அவ்வளவுதானே வரவாழ்த்து யோக குண்டர்கள் பெரிய பெரிய யாகங்களெல்லாம் செய்து அதில் பழிக்காமல் போயிட்டது தேவஜனங்களை பாதுகாத்து விட்டது என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள் பெரியமானவர்களே இன்னும் தேவ ஜனங்களை ஒடுக்க வேண்டும் செய்ய வேண்டும் மகத்தை விட்டு மனம் திரும்பி என்பதற்காக நடக்கின்றது யாருக்கின்ற மந்திரவாதம் பணிக்காது கோவுக்கு மந்திரவாதம் இல்லை இஸ்லவியலுக்கு வருதமான குறி சொல்லுதலும் இல்லை நம்முடைய வழியாக கொண்டு வந்திருக்கிறா ஹாலோலியா பாவிகளோடு ஐக்கிய வைத்துக் கொள்ளும் என்ன சம்பவிக்கும் தெரியுமா அவர்களுக்கு வருகின்ற மந்திரவாத கிரியல் ஒவ்வொரு பாதிக்கும் என்று சொல்லுவேதம் துணிச்சமின் பிள்ளைகள் மிக கவனமாக யாரோடு சேர்க்கிறமோ அவர்களுடைய பிள்ளைகளால் திருச்செமின் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த ஆண்டு அனுமதி இல்லாமல் யாருக்கும் ஜெமிக்கக்கூடாது எங்களுக்குமே ஜபிக்கக்கூடாது என்று கட்டளைகள் வருகின்றனே இன்றைய உலகத்தில் எல்லா பிரசிங்கமாடுகளும் புகழ் வேண்டும் என்பதற்காக ஜெபித்து அநேகர் ஆவிகளால் தாக்கப்பட்டு படுக்கையிலிருக்கிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டுகின்றோம் ஊழியக்காரன் தாக்கப்பட்டு விட்டார்கள் சொல்லியிருக்கிறது சபைக்கு ஆரம்ப நாள் ரொம்ப அதிகமான ஊழியக்காரன் உண்டு மத்திய அளவில் ஒரு கன்வெஷன் கொண்டு நடந்து பார்க்க போக வேண்டும் என்று அந்த பாக ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது அங்கே சென்றிருந்தோம் சென்றுக்கான வீட்டில் கார உணர்ந்து ஜபிக்க கொண்டு போயிட்டார்கள் இங்க ஏராளமான ஏழை மக்கள் ஜபத்துக்காக நின்று அவங்க சபையை சேர்ந்த விசுவாசி பத்தம்பது பேர் எவ்வளவு புதிய ஊழியக்காரர் ஜெபம் ஏதாவது கிடைக்குமே என்று சிறு மக்களும் கூடி இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற போது யாருமே இந்த நோயாளிகளுக்காக ஜமிக்க முன்னுக்கு வரையில் காரணம் உள்ள உட்கார்ந்து இருக்கிறார் அவர் உட்கார்ந்து இருக்கும்போது யாருமே ஜபிக்க கூடாதான் அப்படி ஜெமிக்கிறத கண்டா என்னடா கழுத்து இருக்கிற தலையிற இடத்துல கழுத்து வந்துட்டான்னு கேட்பாரா அதனால மறந்துட்டி அப்படின்னு சொல்லி கேக்குறது அவரு திட்டுவாரு அதனால நீங்க ஜெபிச்ச அவனு சொல்ல மாட்டாரு அப்படி ஜெவ் கேட்டுட்டு எல்லாருக்கும் ஜமிக்க ஆரம்பிச்சு ஜமிக்க ஆரம்பிக்கும் அவர் அவளுக்கு வெளிப்படுத்தலாம் வந்தது வெளிப்படுத்தலாம் சொல்ல சொல்லு அவருக்கு கூடவே வர்றாரு ஏன்னா அந்த மக்கள்லாம் அவருக்குதான் தெரியும் சொல்ற வெளிப்படுத்தலாம் சரி ஆனால் அவரு கவனிச்சுட்டே வராரு இப்படி வந்துட்டு இருக்கும் போது கடைசியில் ஒரு பாட்டி அம்மாச்ச ஒருத்தர் காத்துறீங்க நான் ஜெமிச்சு முடிக்கிறது ஒரு மணி நேரம் ஆயிட்டு அந்த அம்மாட்டு போட்டு முட்டு போட்டு அடிக்கடி எந்திரிப்பாங்க வருவாங்க வயசானவங்க அப்படி நான் கை போது கை இறக்கு நேரம் திரும்ப வருகிறது நானு ரொம்பவே பேரை கை நீட்டி ஜெமிச்சதால கை வரி உண்டாயிட்டு போகணுன்னு ஒரு உதர்வு உதறிட்டு மறுபடியும் அந்த அம்மாவுக்கு நேரம் கை எண்ணிட்டு பழையபடி அந்த கை திரும்ப வருது அப்புறம் எனக்கு ஆவியானவர் சொன்னார்களை தொடாது சாபத்தியூடான சந்ததிகள் விதமாக இந்த ஊழியத்து அந்த செய்கின்றவர்கள் என்னுடைய ஊழியர்காவலை முடக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் அநேகம் அந்த முடக்கி இருக்கிறார்கள் அது மாற வேண்டும் என்பதற்காக இங்கு ஜபம் மண்ணு இந்த சாப சாபத்தீடான சந்ததிக்கு ஜபிக்க கூடாது என்று சொன்னார் நான் கை நீட்டல அந்த அம்மா எந்திரிச்சுட்டாங்க ஐயா எனக்கு ஜெபம் மண்ணு இல்லையா ஒரு நாள் வந்துட்டு தான் இருந்த தம்பி கை திரும்ப உங்க இடத்துல திரும்பி வந்ததையும் பார்த்தேன் சந்ததி ஏவ ஜனங்களுக்கு மந்திரமாதிரி சொல்லுடைய கண்ணிருந்து கண்ணீர் ஆரம்பித்த எல்லா ஊழியர்காரும் இப்படிப்பட்ட வெளிப்படுத்தல் இருக்குமானால் தேவசு சரியாக செய்யலாமே என்று சொல்லி அவர் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன் புரியமான தேவ ஜனம் கருத்து ஏன் கட்டியிருக்கிறார் தெரியுமா ஒரு காண்டா மிருகத்துக்கு ஒரு சந்ததியை கூட்டி சேர்ப்பதற்காக இந்த சங்கிகளுக்கு மந்திரவாதம் செய்கின்ற மண்டை உடைந்து போகும் இந்த மலையில மோதலுடைய உடைந்து போகும் இது மேல் விழுகிறதோ அவன் சரித்திரம் உண்டு என்பதை அறிவித்துக் கொள்ளுங்கள் ஆகினால் மாறுபாடு உள்ள சந்தித்து விட்டு வேறுபட்டு உங்களை ரச்சித்துக் கொள்கிறேன் அவங்களுக்காக எடுக்க வேண்டும் என்று விரும்பி விடாது அந்த சாபம் உங்களை தொடரும் விரும்ப வைப்பு இல்லாத அவர்கள் மேல் பிரிய அவருடைய உதவிகளை நாடு இல்லாமல் நிச்சயமாக அவர்களுக்குரிய சாபங்களை தொடரும் நாக மாநிலத்தில் காணிக்காம கூட மனுஷன் சொல்லிவிட்டான் கை அரசியலை மாண்பதற்காக ஓட சென்றான் என்னென்ன மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் ஊழியர்காரன கஞ்சிக்கு இல்லாமல் கஷ்டப்படுறான் பேர்க்குமிட்டி காயப்பறிச்சிட்டு கவரப்படுறோம் இப்படி காணிக்கை கொடுத்த ஒரு ராஜாவினுடைய ஒரு பிரதானி வந்து சீரியாதேசத்து படைத்தலைவன் வந்து லட்ச லட்சமாக கொண்டு வந்து கொட்ட வந்தானே வேண்டாம் சொல்லிட்டாரு சொல்லி இவர் ரகசியமா பின்னால ஓடி கொஞ்சம் நிறைய பேர் அப்படித்தான் நாங்கள் சேர்றது வந்து தேவன மனுஷனுக்கு தெரியாது என்று எண்ணிக்கொள்ளுகிறார் ஆன்மீகத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் கொடுக்கப்படுற ஆலோசனைக்கு மாறாக உங்களுக்கு வேதனையாக மாறும் என்பது அறிவித்துக் கொள்கின்றேன் தேவன் கட்டியளிப்பதற்கு நகர்வோ ஆலோரியா சொந்த குமாரனை பரிசலித்தி அவருடைய ரத்தத்துறையை மீட்கப்பட்ட மக்களுடைய கூட்டமாக இருக்கின்றபடி நான் மீட்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு மாறுபட்ட சந்ததியுடைய ஐக்கியத்தை குறைத்துக் கொடுங்கி எங்கப்பா போன நிக்க ஒரு இடத்திலும் போல நாகமக போகும் பொழுது என்னுடைய இறுதி ஒண்ணு ஓடுபடையா உங்களை அநேகருக்கு உணர்வு உண்டாகும் ஆலோசனை மீறி செயல்படும் பொழுது ஐயா இப்படி சொன்னாரே அதை நேரப் போகிறோம் என்கிற உணர்வுகளாக உண்டாகியிருக்கும் பலர் மூலமாக உணர்த்தி ஒடுக்கப்பட்டிருக்கும் நீ நாகமான் இடத்துல போகும்போது என்னுடைய காட்சி தோட்டத்தை வாங்குவதற்கு வீடு கட்டுவதற்கு இதுவா காலம் விளக்கினதை நாகமானிருந்து வாங்கினபடினால் நாகமானுடைய குஷ்டம் உன்னுடைய சாந்ததியும் தொடரும் என்று சொல்லி சொல்லிவிட்டார் புதிய மால் ஏன் எழுதப்பட்டிருக்கிற தெரியுமா தேவன் வேண்டாம் என்று சொன்னவர்களை தேவன் மறுக்கின்றவர்களை தேவன் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகின்றவர்களை நம் மறுபடியும் தொடர ஆரம்பிக்கின்ற பொழுது நம் ஐக்கிய வைத்துக் கொள்ள ஆரம்பிக்கின்ற பொழுது மாறுபாடு சங்கத்தை விட்டு வேறுபட வேண்டும் என்ற எண்ண நமக்குள் இருந்த போதிலும் சங்கருப்படும் போது அவர்களை பற்றியிருக்கிற சாப உண்மை தொடர ஆரம்பிக்கின்றது பின்னால தலைகளாக நிறுப்பீர்கள் ஏன் எனக்கு இப்படி வர வேண்டும் மாறுபாடு சந்திதி வேறுபட்டு உள் ரித்துக் கொள்ளுங்கள் ஏதாவது இரண்டாம் அதிகாரம் வசனத்தில் எழுதப்பட்டது உலகத்தில் உருவாக போகிறது எக்காலம் ஓடுங்கள் எச்சரிப்பில் சத்தம்ரிப்பைத்தின் தத்திக்க நாள் சமீபமாக இருக்கிறது அது சமீபமாக இருக்கிறது இது இதுலும் அந்தகாரமான நாள் அதுவும் அந்தகாரமான நாள் அப்பும் அந்தாரமான நாள் அது மப்பும் அந்தாரமான நாள் அளிப்பு பருவதங்கள் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஜாதி தீவிரமாக வந்து பரவாயில் குடியிருக்க விழுப்பு போலவே ஏற ஒரு அப்படிப்பட்டது வரும் வருஷங்களில் வந்து உண்டாவதும் இல்லை இனி வரப்போகிற காலங்களில் உண்டாக போவதும் இல்லை எந்த தேவன ஆகிய கருத்துடைய வார்த்தை சொல்லுகின்றது விதவாயிரு பலத்த ஜாதியை உண்டாக்கி அவள் மூலமாக உலகத்தில் அதிசயங்களை கருத்து நடப்பிக்கிவிட்டது எல்லா முகங்களும் கருங்கி போகும்படியாக எட்டு ஒன்பது வாசிக்கலாம் ஒன்றே ஒன்றும் ஒவ்வொன்றும் செல்லும் அவைகள் ஆயுதங்களுக்கு விழுந்தாலும் காயப்படாமல் போகும் அவி பட்டணம் என்று சொல்லும் மதுகள் மேல் ஓடும் வீடுகள் மேல் ஏறும் பலகணி வழியாக திருதனை போல உள்ளேங்கிற அரசியல் சட்டங்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணினால் சுட்டு தள்ள வேண்டும் என்கிற சட்டங்கள் வந்தாலும் அவர்கள் பழகணி வழியாக இறங்குமா அப்படிப்பட்ட ஒரு சேவையை கடுத்து உருவாக்கிக் கொண்டிருக்கிற ஆறுமதி முன்னத்தில் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்றோம் அது இந்த கடலிசு கால கூட்டத்தை குறித்த தீர்க்க தர்சனம் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் வாசிக்கலாம் பட்டாது அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும் சத்தையும் எல்லாரும்பட்டு நடுங்க போகின்றார் கடந்த சில ஆரம்பத்தில் ஊழியத்தினுடைய ஆரம்ப காலத்திலே இந்த பயிற்சிகளை கொடுத்தார் அப்படி ஒரு நாள் ஐந்து பேர் உண்டு விசுவாசிகள் பசாண்டு கிழக்கு காட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ண வேண்டும் ஆவியானவர் கிரியை செம்போது ஓடி சாடி உண்டா நடிச்சு எல்லாம் அப்படி பயிற்சி எல்லாம் செய்வது உண்டு அன்றைக்கு கொடுக்கப்பட்ட கற்றளை உட்கார்ந்து மாத்திரம் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும் நான் செய்கிற கிரியர்களை ஆராதனை முடிந்தவரை அறிந்து கொள்வீர்கள் வெளியே ஓடி சாட அனுமதிக்க வேண்டாம் என்று ஆவியானவர் சொன்னார் அங்கே அப்படி ஒரு பக்கம் ரெண்டு பக்கமாக தோட்டம் மத்தியில் உள்ள வயலெல்லாம் நெல்லு பயிர் போட்டு அறுத்து ரொம்ப தூரம் கண்ணட்டு பார்க்கின்ற வரைக்கும் ஒரு பெரிய கண்ணார் எடுத்து ஆண்டு மேனேஜர் முதலாளி ஒருவர் பார்த்துட்டே இருந்தார் ஜெபிக்க போறீங்களா கேட்டார் அவர் நமக்கு அறிமுகமானவர் ஆமார் போனா அவர் அங்கே உட்கார்ந்து அப்படி ரொம்ப உட்கார்ந்து எல்லாருமே சொன்னா ஆதியானவர் சொல்லுகிற இப்படிதான் நாம செய்ய வேண்டும் வெளியோடு கலக்கமடைஞ்சு போச்சுன்னா அங்க ஒரு வாரத்தோடு அந்த பக்கம் ஒரு சிறிய கடமா இருக்கிறது அதை சுற்றிலும் மரபருடைய கூட்டங்கள் அங்கா பெரிய பெரிய ஊராக இருக்கிறது இவங்க எல்லாம் போய் அந்த ஊரை தாக்கிட்டாங்க போல வெட்டிட்டாங்க போலன்னு சொல்லி போலீஸ் போட்டால் இருந்த பெண்கள் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆள் அனுப்பி இப்படி அந்த கிராமத்தில் பெரிய கலவரம் நடக்குது எல்லாரும் ஓடி போடுற தடுங்கள் சொல்ல அங்கிருந்து போலீஸ் வேறு ஓடுறது அங்கிருந்து ஓடி வந்தாச்சு வழி அந்த பஸ் ஆண்டு உள்ளதான் வரணும் அங்கே உட்காந்து நேரம் பொழுது அடைய போகிறது அப்படி சத்தம் கட்டிடம் குத்திடோ எப்படி நினைக்கிறாங்க அப்படி சத்தம் கேட்டு கருத்து சேனைக்கு முன்பாக சத்தம் விடுவாங்க அந்த சத்த என்ன செய்ய தெரியுமா கரையிந்து போகப்படும் என்ன சத்தம் தெரியாது எல்லா கரைந்து போகும் அந்த காலம் வந்து அதற்கு இந்த சேனை ஆயத்தமாக உள்ள சந்தத்தை விட்டு வேறு மட்டும் இப்படி சத்தம் உண்டாக்கி பின்னர் உட்கார்ந்து சாட்சி கட்டி கொண்டிருக்கிறோம் அதுக்குள்ள போலீஸ்காரர்களுக்கு இருக்கிறாரு அவர் சொல்ல கொஞ்சம் பொறுங்க இருக்கிற கிராமத்தில் சத்தம் கூட்டு ஊரெல்லாம் கேட்கும்போது இந்த ஆட்களுக்கு அது கேட்காம இருக்காது ஒருவேளை இந்த ஆட்கள் போட்ட சத்தமாக இருந்தாலும் இருக்கலாம் ஆனா ஆச்சரியமா இருக்குது அவங்க வந்த முறை நீங்க உள்ள போதான்னு சொல்லி அந்த ஆட்கள் நீ பாட்டி வச்சு இப்ப நாங்க பிரேயர் நீ பாட்டிட்டு நீ பாட்டின இல்லை அவர் பேட்டி அடிச்சு பாக்கிறோம் அடிச்சு பார்த்தவரை விழிச்சதா எங்களுக்கு தெரியும் தெரியுது அப்படி ஏன்னா அவங்க வந்த முறை வரலாட்சி ஒரு சத்தம் கேட்டது சார் அங்கே ஏதாவது அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே இல்லன்னு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு ஒரே கலங்கி போச்சு போலீஸுக்காரங்களா துப்பாக்கி எல்லாம் எடுத்து ஓடி வந்துட்டாங்க நான் தான் சொன்னேன் ஒருவேளை பிரேயர் பண்ற சட்டமாக இருக்கலாம் கேட்டு அவங்க வந்த பிறகு நிறுத்தாள் ஸ்டேட்ல கைசிட் ஜேம்ஸ் அவர் பழைய பேர் கோதண்டராமன் அவரு பேங்க் போற எல்லாரும் கேட்குறீங்க என்னடா போற கூட்டத்தாரு நாங்க ஊரே கலக்கப்பட்டாங்க என்னடா சட்டம் கேட்டாரி சார் நாங்க உலகத்தையே கலக்கிறார்கள் போது அது சரியதான் கூட்ட உலகத்தில் ஒரு ஆகிருக்கிறது காலையில் சிரித்து கொண்டிருக்கும் போது ஆண் யார் போவத்தில் வேட்டைக்காரரை ஆய்த்து பிடித்து வைத்திருக்கிறேன் எல்லாரும் ஒன்றாக வந்து சேர்ந்த பெரிய சேனையாக மாறுவார்கள் ஏன் மாறுமான்னுள்ள விட்டுுமாவாதிகளுக்குத்திற்கு ஜித்து மாத்தீமைகளை மாற்றுவதற்காக உலகத்து அநியாயங்களை அக்கிரமங்களை மாற்றியமைப்பதற்காக நம்முடைய தேவனை உலகத்திற்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்பதற்காக நாம் வல்லமையோடு வழிப்படுவதற்காக நம்மை பரிசுத்தப்படுத்தி வேறுபட்டு வாழ வேண்டும் என்று சொல்லுறதை ஐக்கியமாக இருக்கும்பொழுது ஆகும் என்பதை பரிசுத்தாவி சொல்லுகின்றபடியினால் வேறுபட்டு வாழுங்கள் என்று பரிசுத்தாவியவர் சொல்லுகிறது சொல்லிக் கொடுங்க நூற்றி பதினாலாவது சங்கீதம் ஒன்று முதல் நாலு வரை உலகத்தை மறுபடியும் வாசிக்கலாம் இஸ்ரோவே எகிப்பிலும் யாகோவின் குடும்பம் அந்நிய பாசைக்காரான ஜாதியிலிருந்து புறப்பட்ட போது ராஜ்யோடு திரும்பினது போலவும் போலவும் ஆட்டு குட்டிகளை போலவும் துள்ளினியா எப்பொழுத்துள்ளதில்லை அடிபத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வந்த பிறகு கடல் கண்டு விலகி ஓடி சமுத்திரமையை புரிந்தது என்று தேர்வு ஜனங்கள் புறப்பட்டு போக ஆரம்பித்து விட்டால் இயற்கை எல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு அந்த ஜனத்தோடு யார் வருகிறார் தெரியுமா வருகின்றார் இயற்கது உகமாக ஓடி வந்து கொண்டிருந்தோர்தான் அதை பின்னால திரும்பி போய்விட்டது மலைகளெல்லாம் துள்ளி உளிர்ந்து தண்ணீர்களெல்லாம் வெளியே தள்ளிவிட்டது ஹாலரியா நடக்கோவெளி நாம் என்ன செய்ய வேண்டுமோ மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு வேறுபட்டு நம்மை ரஷித்துக் வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் அழைத்திருப்பது அதற்காக பேசி துள்ளி குதித்து போவதற்காக மாத்திரமல்ல இந்த உலகத்தையே அசைப்பதற்காக உலகத்தை கலக்கு வந்துவிட்டால் எல்லா அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் பயப்படும்படியாக பட்டியங்களுக்கு காயப்படாமல் போகிறதே இவர்கள் எந்த சக்தியும் அழிக்க முடியாது என்று சொல்லபடியாக ஒரு பலத்த ஜாலி உள்ள உருவாக போகின்றது இந்த ஜாலியை உருவாக ஆரம்பித்து விட்டது நாற்பத்தி ஒரு ஆண்டுகளாக மறைந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றது வெளியரங்கமாக ஆடுகளை நாற்பது ஆண்டுகளாக ஆடுகளை தெரியுமா குழந்தை சாபத்தை போலுமா பெரிய கோபக்காரன் இஸ்ரேல் மக்களுக்கு உரமாக யாராவது ஒரே ஆண்டில் அடித்து கொண்டு மண்ணில புதைக்கக்கூடிய பெரிய கோபக்காரன் இப்பொழுது பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் ஜனங்களிலும் சாந்த உள்ளதன் கிடையாது என்று ஆண்டு வச்சிருக்கிறார் அந்த உணர்வுகளும் அந்த எண்ணங்களும் அவருக்கு வருவதற்காக நாற்பது வருஷ வனதந்த ஆடுகளுக்கு பின்னாலே அழைத்து விட்டார் அரச பதவியில் இருக்க வேண்டிய மனுஷன் ஆடுகளுக்கு பின்னால் அழிந்தது எதற்கு தெரியுமா தேவ ஜனங்களை நடத்துவதற்காக நாற்பது ஆண்டு முடிந்து விட்டது சபையின் காலமே நீ வேறு விதமாக செல்லப் போகின்றது ஆவிக்கு வாழ்க்கையினுடைய மேன்மைகளை ஒவ்வொரு நன்றாக உணர்ந்து பேசும்படியாக நம்முடைய உலகம் இல்லாம தேவனோடு உரமாடும்படியாக அந்த வல்லமையை பெற்று ஆண்டவர் சொல்வதை செய்ய வேண்டும் என்று விருப்ப முடியாக நாம் எல்லாரும் மாற வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகின்றார் மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு வேறு மற்றும் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று முதல் நாலு வரை உள்ள வாசிக்கலாம் ஒருவன் உங்களிடத்தில் உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக் கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமல் இருங்கள் அவனுக்கு வாழ்த்தல் சொல்கிறவன் அவனுடைய துருக்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாக இருக்கிறான் உபதேசத்தினாலே மற்ற ஐக்கியங்களுக்கு செல்ல ஆரம்பிக்கும் பொழுது தவறுதான் உபதேசம் முடிவிற்கு வர ஆரம்பிக்கின்றார்கள் கப்பிதமான நிலங்கிக் கொள்வதற்கு மாறுபாடுதான் வேறு மட்டுமே என்று ஆவியான ஆதியாகும் ஏழாம் அதிகாரம் உன்னது வசனத்து ஒன்னு முதல் ஐந்து வருமான வசனங்களை வாசிக்கின்ற பொழுது இங்கே நோவாவை குருத்தின் விதமாக இருக்கிறது கர்ப்பர் நோவாவை நோக்கி நீதி இந்த சந்த உதங்கள் வித்தை உயிரோடை காக்கும் பொருட்கள் வித்தை உயிரோடை காக்கும்படிக்கு நீ சுத்தமான முதல் உலகத்தை அளிக்கின்ற பொழுது ஒரே ஒரு மனுஷனை நீதிமானாக காணுகின்றார் அந்த நீதிமானுக்கு என்ன கட்டணம் கொடுக்கிறார் தெரியுமா ஒரு பேழையை உண்டாக்க வேண்டும் இந்த உலகத்திலே வாழ ஜீவராசிகளை அந்த பேளைக்குள்ளே கூட்டி சேர்க்க வேண்டும் உன்னை மாத்தரும் நீதிமானாக கண்டேன் என்ன சொல்லி ஆவியான சொல்லி அந்த பேளைக்கு அளவெல்லாம் கொடுத்து நீளம் ஆழ உயரம் எத்தனை தட்டுகள் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் சொல்லி கட்டளை கொடுத்து கடத்தபடியே செய்தால் அடுத்து மேலே அழிவரை புகின்றது விஞ்ஞானிகள் ஒத்துக்கொண்டிருக்கிறார் அடுத்து அழிவரை புகுந்தது சொன்னவர் ரெண்டு ஜலத்தினால் அழித்த பிறகு இனி ஜலத்தினால் உலகத்தை அழிக்க மாட்டேன் இனி அக்கினாலும் கந்தகத்தினாலும் உலகம் அளிக்கப்படும் என்ற அந்தவர் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட அழிவு வரப்போகின்றது அந்த அழிவுக்கு தப்பி வரப்போகிற உலகத்திலே புதிய உலகத்திலே வாழுவதற்காக யார் யாரை கருத்து பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்களோ அவர்களையும் கூட்டி சேர்ப்பதற்காக ஒரு நீதிமான கருத்து கண்டு அவர் மூலமாக இந்த திருச்செமியாகி பேரை கட்டப்பட்டு அழிப்புகிறது உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறார் அநேகர் பரியாசம் அணிஞர்கள் அந்த பேழையை கட்டுவதற்கு வந்தவர்கள் குடும்பத்துக்கு அவசியமா அந்த நாள் வந்த பொழுது மழை பெய்ய ஆரம்பித்த பொழுது பேழை முதற்க ஆரம்பித்த பொழுது கட்டினார்கள் தாத்தா பொரியப்பா சித்தப்பா அண்ணே எங்களுக்கு தவிரப்பா நான் கூலி வாங்கினாலும் பரவாயில்ல கட்டணமில்லையா என்று சொல்லி கூட்டணி யாரு தெரியுமா ஆண்டோர் வெளியில் முடிந்த பிறகு யாருக்குமே அந்த பாதுகாத்துக் கொள்வதற்கு மிக கவனமாக இருங்கள் ஆலை வழிபாட்டுக்கு வந்து போது ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்குரிய வசதத்தை கைகொள்ளாமல் இருக்கின்ற மக்கள் காலம் தாழ்த்தாதிருங்கள் காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது வேலை ஆயத்தமாக ஆகிவிட்டது போல திருச்சமை நீதிமானாக கண்டேயா பதவிகளை கொண்டு கடத்திருந்த வேலை செய்கிறது இல்லை அவிதமாக ஒரு தேவ மனுஷனை கருத்து தெரிந்து கொண்டு இந்த திருச்சபை கட்டியடைத்துக் கொண்டு வருகின்றது நோக்கம் வரக்கூடிய அழிவிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் விளையாட்டாக இருக்கிறது கட்டும் போது விளையாடி கொண்டிருக்கிற இன்னொரு சபையாய்யா தான் கூற ஏமாத்துறாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் காலம் வரும்போதுதான் தெரியும் பிரிய பிரியமான தேவ ஜன் ஆலியாகும் ஆறாம் அதிக ஆறு ஆறு முதல் எட்டு வருசனத்தில் வாசிக்கின்ற பொழுது தாக மனஸ்தாப்பட்டில் வைக்காமல் வைக்காமல் மனுஷன் ஊறு பிராணிகள் ஆகாயத்து நிகரம் பண்ணுவேன் எல்லாம் நிக்கிறது என்றால் எங்க யார் பைனான்சியல் பணம் சேர்க்குன்னு அதெல்லாம் சேர்த்துக் கொள்கிறார்கள் ஏன்னா கொடுங்க பேர் மட்டும் வருவாங்க கோயில்கள் ஆனால் கோயில்கள் பணம் கடவுள் தரா விசுவாசியில் கொஞ்சம் கெல்ப் பண்ணுங்களேன் அந்த வேலை எங்க வேற எங்கேயாவது போக வேண்டும் விரட்டி அடிக்கிறோம் இப்படிதான் உலகத்தில் மக்கள் பணம் சேர்க்க வேண்டும் பழமையிலும் உயர வேண்டும் பண உணவகமாக வேண்டும் உலகம் அறிய போற உணர்வு தமிழக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்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 பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற வேலையாக இருக்கிறபடினால் நவெல்லாரும் அவருடைய இருக்கிறோம் அழிவுக்கு காப்பாற்றப்படுவதற்காக பேரை கொண்டு இனி வெளியேட்டி பார்க்காதீங்க சரியாக மதித்து வாழ வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக்கொடுக்கும் ஆதாம ஏவாலை உண்டாக்கி இருந்த ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள்ளே ஏழே கோட்டத்துக்குள்ளே மனுஷனே இல்லாத இடத்தில் வைத்திருந்த போதிலும் அந்த சாத்தான் சர்ப்பத்துக்குள்ளே புகுந்து பேருடைய கண்டலையின் அவர்கள் விட்டது போல இந்து அநேகர் கிறிஸ்து இருக்கிறார்கள் உலகத்துக்கு போய்விட்டார்கள் கும்படமை எங்க இருந்தாலும் கும்பிடலாம் எங்க விதமாக அருமையாள விழுந்து போன மக்கள் தூக்கி விடுவதற்கு ஆட்கள் இல்லை கொண்டே போன நேரம் போயிட்டு நான் கல்யாணம் காரியத்தை செய்தி மாத்திரம் சுருக்குகிறேன் ஒரு அருமையாளர் சகோதரர் ஊழியர் சொன்ன வாங்கி சின்ன வயது ரோட் கொடுத்துட்டு அவரை பரியாசம் பண்ணுவாங்க படி படிப்பு எல்லாம் போக வேண்டாமா இல்ல நான் ஏசுநாதத்தை சாத்தான விசுவாசிக்கிறாயும் பரவத்துக்கு போக மாட்டான் இல்ல அவருக்கு கேள்வி ஆவிக்குடி மருளவுடன் சேர்ந்து வேலத்தை நன்றாக கற்று இங்க ஒரு ஆவிக்குடி மனுஷனாக மாறி அதுக்கப்புறம் ஊழிய சீன அனுப்பிவிட்டோம் காலேஜ்ல சேர்ந்து படிச்சு ஒரு பாஷாய் கேரளாவில் ஒரு பதினாலு சபை நடத்தக்கூடிய தலைவராக மாறிவிட்டார் அதுக்கப்புறம் எங்களுக்கு தொடர்பு இல்லை ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்கள் கடந்து போய்விட்டது ஒரு நாள் அழுக்கடைந்தோட பெரிய மனுஷனாக பதினாலு பதினைந்து சபை ஒரு பெரிய போதனாக செந்திர பாஷாக இருந்து கல்யாணமாக இரண்டு பிள்ளைகளும் பிறந்து பெரிய மேன்மையாக இருந்தவரை மனைவியும் பிள்ளைகளும் பைவளப்படியும் கொண்டு அடித்து விரட்டிவிட்டார்கள் காரணம் பாவத்தில் விழுந்து போனபடினார் மோசமானபடி ஜீவித்தபடினால் மனைவியும் பிள்ளைகளும் வெறுத்து சபையாரும் அடித்து துரத்தி விட்டபொழுது அழுக்கு வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு தாய் ரொம்ப ஏழ்மையானவர்கள் என் அவழ வேண்ட போது பெற்றோராக்கி ஒரு காசு கொடுக்கவில்லை நல்ல ஒரு விஷயம் அந்த அம்மா சாணி புறக்கி எரித்தட்டி தன்னுடைய வயிற்றை கழுவி கொண்டிருந்த தாய் அங்கே வந்து மீட்புண்டல ஒரு நாள் மத்தியானது வந்து பார்ப்பதற்கு அதாவது மனம் கசம்பனுக்கு மதுபானத்தை கொடுக்கலான்னு பயிருக்க எனக்கு மனம் கசந்த நாள் மதுபானத்தை எல்லாமே சொல்லிட்டார் அப்ப வந்து எங்களுக்கு நியாயங்களை சந்திச்சம் வந்து அவர்கள் இங்கே இருக்கிறாள் என்று சொன்னார்களை மறுபடியும் பார்க்கலாம் வந்தார் மத்தியான தமிட்டு முடித்து இருக்கிறேன் சிரித்தால்தான் திரைசா முகத்துல தெரியும் தோற்றம் எல்லாம் இப்படி இருக்கிறது என்ன பெறுதோ இப்படி இருக்கிறீங்க உங்களை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால பாத்து இருக்கிறேன் ஐயா எனக்கு மன்னிப்பு உண்டா கேட்டார் இருந்த போதிலும் நான் கொடிய பாவத்தில் உயர்ந்தபடி நான் என்னுடைய மனை பிள்ளைகள் கோடு என்ன வருத்து தள்ளிவிட்டார்கள் நான் கடவுளுக்காக வாழ என்று கேட்டார் பாவத்தை அறிக்கைட்டால் அவருமே மன்னிப்பாரிய அறிக்கிட்டு பாவங்களை மன்னித்து எல்லா அணியா திரைக்கரிப்பதற்கு அவர் மும்பையில் எங்க அறிக்கை குழப்பத்தில் இருக்கிறாங்க அவர் ஏசு நேரத்தில் அறிந்துட்டு நடந்திருக்கிறார் அவர் வந்து பாவத்தை வெளியிறங்கமாக இருக்கும் தெரியும் ஊராருக்கெல்லாம் தெரியும் சபைக்கெல்லாம் தெரியும் அனைவரிகளுக்கு எல்லாம் தெரியும் அகையினால் யாருக்கு எதுவும் உங்களுக்கு நான் மறைக்காமல் என்று பாவரிக்கை செய்தவர்களையும் தூக்கிவிட்டு சென்று விடாத வெளியளி உங்களுக்கு கூடவே இருக்கிறேன்னு சொல்லி கொஞ்ச நாள் இருந்தார் அடங்கி இருக்க முடியாதவர்கள் என புதிய அரசு சில கட்டுப்பாடுகள் உண்டு சில காரியங்கள் உண்டு ஒழுங்கா இருக்கணும் அவங்க விரும்புறப்படியெல்லாம் ஓடிச்சாடி அழைய முடியாது கட்டுப்பாடு படிக்கிறனால் மசாலா அரைச்சிருந்தாரு சாத்தான் பேச்சிருக்கா டே சென்ட்ரஸ்ட் உட்காந்துட்டாரு ஏன்டா சாத்தா சாத்தா இங்க தொடர்பு வச்சிருக்கான் தானே அந்த தொடர்பு எல்லாம் மாற மாற மாதிரி சரியா இருக்குன்னு யாருன்னு சொல்லு எப்படி ரெண்டு நாள்ல கிளம்பி போயிட்டாரு எங்க இருக்கிறான்னு தெரியும் எந்த குழியில் நடக்காரு தெரியாது ஏன் சொல்லுறேன்னு தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை வெளியே கொண்டு போகிறாள் எதிரின் தோட்டத்துல போய் சர்பத்துக்குள்ளே புரிஞ்சு அது பெரிய காடி ஒண்ணு சொல்லல இந்த மருத்துவரை போகல இப்ப ஆண்ட மாதிரி பெருமை வந்து விட்டது பெருமை உருவாக்குகின்றான் உலக இருக்கும் போதே பெருமை உருவாக்கிறான் கண்டிங்க பிரியமான தேவஜானமே ஆண்டவரை போவல் ஆகிவிடுவீர்கள் எங்களுக்கு ரொம்ப ஆசை வந்து அப்படி இருந்தா அது செய்யலாம் ஒவ்வொரு தடையும் அப்படி வேறு ஆதாரமே கிடையாது கொடுத்த கட்டளை கை கொண்டு வாழ வேண்டுமே தவிர மற்றபடி பாவஞ்சக பாவஞ்சிதான் தொண்டனைதான் அறிந்து தவறு செய்கிற அநேக அடிகள் அடிக்கப்படுவார்கள் புசித்தால் கணவருக்கும் கொடுத்தால் இருவரும் பாவியான நிர்வாணி ஆகிவிட்டார் தேவ மகிமை போய்விட்டது அதுபோல இந்த நாட்களிலும் சாத்தான் துரு உபதேசத்தை புகுத்துவதற்கு உறவினர்கள் என்றும் படித்தவர்கள் என்றும் பெரிய அற்புதம் செய்யும் சொல்லக்கூடியவர்கள் மூலமாக சில வார்த்தைகள் நம்முடைய காதுகளில் போட்டு சில பத்திரிகைகளை படிக்க வைத்து நம்முடைய எண்ணங்கள் அங்கே இருக்கிற காரியங்களை மறுபடியும் சீயுபடியாக தூண்டக்கூடிய காலங்கள் வரும் ால் மாபாடு சந்திதி விட்டு வேறுபட்டுள்ளால் ஐக்கியத்தை காத்துக்கொள்ள முடியும் என்பதை உங்கள் பத்திரம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகியம் ஆனால் தான் எழுதுகிறார் இந்த உபதேசத்தை கொண்டு வராத வீடுகளில் ஏற்றுக்கொள்ளாத சே சாத்தான் தான் புதுந்து மக்களை தெய்வீக ஐக்கியத்தை தீவிரமாக தேவஜனங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்று உங்களுமத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் நட்சத்திரங்களில் மூன்றூர் பகுதி வளர்த்துள்ள கண்டியன் என்று அப்போ யோகா எழுதியிருக்க நட்சத்திரங்களில் அநேக ரீதியைக்குட்படுத்தினர்கள் இத மாதிரி வானமண்டலத்தின் ஒளியை போலவும் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் வானத்திலே காணப்பட்டது பத்மி தீம் இருக்கும் பொழுது ஆவிக்குள்ளது வெளிப்படுத்த பெற்றோட வேறொரு அடையாள வானத்திலே காணப்பட்டது சாத்தானிகிதமான தோற்றத்தோடு வெளிப்பட போகிறான் என்று தரிசனத்தில் காணப்பட்டது வாசிக்கலாம் அவன் வால் வானத்து நட்சத்திரங்களில் மூன்றோர் பகுதியில் அது பூமியிலே விளத்தள்ளிட்டு இருக்கின்றார் ஆளுகையில் அதே ஊழியர்காடலை குறிப்பிடுகின்றது அப்படி ஊழியக்கார்டு உள்ள தப்பிதமான உணர்வுகளை தப்பிதமான உபதேசங்களை விழுந்து போனமான செய்திகளை கொடுத்து அவருடைய விளைச்சுகின்ற காரியங்களில் சபைக்குழு நடந்து கொண்டிருக்கிறபடினால் அது நடக்கும்சனம் ஒன்பதாவது அதிகாரம் பொய்போதகம் பெருகிவிட்டார்கள் எல்லாவற்றுக்கும் விழிப்பாக இருப்பது மிக நல்லது விட்டு வேறு மட்டும் ரசித்துக் கொள்ளுங்கள் உங்களே உயர்ந்தவர்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்னது நம்ப அசுத்த தரிசனம் சொல்லும் நாங்கள் கன்னியாகுமரி ஜில்லாவிலும் ஊழியா ஆரம்பிக்க வேண்டும் தேசம் குறி சொல்லி ஆவிக்குரிய மக்களை எடம் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பெண்ணொருத்தி இருக்கின்றால் அது கட்டப்படும் போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேலை ஆரம்பமாகும் என்று சொல்லுற வெளிப்படுத்தல் நாங்கள் அந்த காலத்துக்காக எதிர்பார்த்துக் கொண்டே இருந்தோம் திடீர் நாள் எங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தல் உண்டாகி முன்னிலே இப்படி மனமேட குறிச்சியை சேர்ந்த ஒரு சகோதரர் இந்து மத்திலிருந்து கிறிஸ்தவிகள் வந்து இதுவரை வேலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த சகோதரர்கள் பார்க்க வேண்டும் அவன் மூலமாக அவனுக்கு குழந்தை இல்லை மனைவி என்ன இயேசு கிறிஸ்து என்ன ஏற்றுக்கொள்ளவில்லை அவளுக்கு உபதேசம் கொடுக்க வேண்டும் குழந்தை கொடுத்து அவன் மூலமாக அருளாமி மிஷன் காம்பவுண்டில் ஒரு ஜப நடந்து கொண்டிருக்கின்றது அந்த ஜப அந்த ஸ்திரி வருகின்றாள் அங்கே சென்றுந்த கட்டின பிறகு அந்த ஊழியம் கைப்பற்றப்படும் பின்னர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேலை ஆரம்பமாக கண்டேலியம் கண்டடத்திலெல்லாம் போதும் கேட்டு மண்ட வேங்கி போகாதபடிக்கு பொதுச்செலியினுடைய ஆலோசனை கைகொண்டு வாழ வேண்டும் என்பதை மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன் நாங்கள் அங்கே சேர்ந்தோம் அந்த சகோதரன் தாங்க சிவதான் என்பது அவருடைய பேர் நான் மில்லு கேட்ல ஒரு வாட்சிமன் இருந்தார் சிவதான் என்று சொல்லி மனவாள குறிச்சுக்காரங்க வேலை செய்யறாருயா அவரை பார்க்கணும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவரு கூட்டிட்டு போனார் கூட்டிட்டு போய் மில்லக்குள்ள போய் அவரை கூட்டிட்டு வந்துட்டாரு வந்து பார்த்துட்டு அவரும் மிஸ் பண்ணாரு பிறவர் இப்படி எங்களை ஒரு வெளிப்படுத்த அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் லீவ் போட்டுட்டு எங்களை வீட்டுக்கு போனார் வீட்டுல சிஎஸ் சர்ச்சினுடைய ஆவி என்ன தெரியுமா ஒரு மோசமான ஒரு ஆவி அங்கே சுத்தப்படுத்தி விட்டு ஒரு ஆவி இது யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த ஆவிக்கறிவு செய்து கொண்டிருக்கின்றது வீட்டுக்காரர்கள் கொஞ்சம் பக்தி உள்ளவர்கள் தான் அவங்க பார்த்து அந்த அம்மாவுடைய ஜீவியும் செஞ்ச போதிலும் வேற வழி இல்ல என்ன பண்ண மக்கள் எல்லாம் அந்த அம்மா பின்பற்றி தான் வர்றாங்க அந்த அம்மா வரலன்னா கூட்டமே வர்றது அவர் வந்திருந்த ரொம்ப பார்க்கறதுக்கு ஆக்கிரடா கூட்டங்கள் எல்லாம் பார்த்து நடந்து கொண்டிருந்தது இந்த அம்மாவான் பாட்டு எல்லாம் ஆரம்பிப்பாங்க சின்ன ரொம்ப இந்த பக்கம் ஆண்கள் பெண்கள் இந்த மாதிரி எல்லாரும் வந்து ஆயிடுவாங்க கிறிஸ்துக்குள் ஆனந்த மில்லை பன்னெண்டு மில்லைன்னு சொல்லி இருக்கிற மாதிரி எல்லாரும் ஒண்ணு ஆயிடுவாங்க இதெல்லாம் ரொம்ப ஒழுங்கீனமாக இருக்க அந்த வீட்டுக்காரர் மணி கதை ஒரு கதையில இருந்து அந்த போட்டிடுவார் அங்க இருந்து பசங்களா விசிலடிப்பான் இந்த மாதிரி எல்லாம் மாற பாண்டு அது ரொம்ப வெக்கமா இருக்கு ஆனாலும் முடியல வந்த பந்து தோசுக்காரர்கள் திருகரசம் சொல்றான் தடை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படி நாங்க போனோம் நாங்க போனோட முதலாளி முதன செல்லல எங்களை ஜெமன சொன்னாங்க நாங்களும் ஜெமிச்சு கொண்டு எல்லாம் முடிஞ்சது சாட்சி அவ வீட்டுக்காரர் கேட்டார் ஐயா நீங்க புதுசா வந்துருக்கீங்க உங்க சாட்சி ரொம்ப பிரயோஜனமா இருந்தது கொஞ்ச நேரம் உங்களுக்கு பேசலாம அது இருந்து போறது உட்கார்ந்துருந்தோம் இந்த கூட்டத்தை பற்றி ஆண்டவர் என்ன சொன்னார் கேட்டார் இங்க ஒரு அம்மா வந்திருக்காரு யாருன்னு கேட்டோம் அது இங்குள்ள பைபிள் உமன் அந்த அம்மாவுக்குள்ள அசுத்தாவே இருக்குது அந்த அசுத்தாவி அனைவரும் கடுத்து விட்டது அது இப்ப அநே பாசிலா தான் பேசி கொண்டிருந்தது இவர் புரத்தப்பட வேண்டும் ஆவி என்று சொன்னதுக்கு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் எனக்கு எங்களுக்கு தெரியவனை பற்றி ஆனா வந்திருக்கிற எந்த பிரரசிங்கமானதை சொல்லலையே கிடையாது அந்த பிரரசிங்கமான தீர்க்கத்தர செஞ்சவோ அவங்க ஆவில கொடுக்கிற காணி வாங்கிட்டு போயிடுவாங்க இப்படித்தான் நடக்குது என்று சரி இனி வருவீங்களா கட்டாயம் வருவோம் ஆவி வரட்டும் இந்த ஊழித்தாண்வோம் அடுத்த வாரம் போனோம் ஆண்டோட்டை கேட்ட எப்படி இந்த ஆவி கட்டுறது என்ன அது ஒரு பெண்ணா இருக்குனாலும் தலைவரை கழித்து அவரை கழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆவியை தரக்க முடியாது அப்ப என்ன பண்ணலான்னு ஆண்டோடத்துல கேட்டு வச்சிருந்தோம் ஆண்டவன் சொன்னா ஜெவம் பண்ணும் போது உங்களுக்கு ஜெவம் பண்ண சொல்லுவா நீங்க ஜெவம் பண்ணும் போது அவன் அன்னை மாசை பேசி தற்குவா அந்த நேரத்தில் ஆவி அடிச்சிருங்க சொல்லி அவ்வளச்சிருந்தாரு அப்படி அந்த பாட்டு முடிஞ்சது சகோதரர் ஒருவர் ஜெவமன் சொல்லி அறிவிப்பு கொடுத்தாங்க அப்புறம் ஆரம்பித்தது மகளிர் தெரிந்து கொண்டேன் உன்னதமான சேவைக்காக அழைத்திருக்கிறேன் அப்படி அந்த சொல்ல ஆரம்பிச்சது இப்படி பாலிடத்தில் அறிவிக்கிறவர்கள் உன்னதமானது என்னுடைய ஊழியர்காலம் சின்ன பேர் இந்த குறிச்சொல் ஆவி சொல்ல ஆரம்பித்தது ரெண்டு பேரும் ஆவில நிரம்பி நான் ஒழு நடத்த பின்னால் மறவே இல்லை அவங்கள வாலிய பிள்ளைகள் ரொம்ப கஷ்டமா இந்த பையங்க வந்த பிறகு எழுப்புதல் இல்லையே என்ன எழுப்புதலா இருக்கு என்ன எழுப்புதல் தெரியுமா தீர்க்க தரிசியால் நட்சத்திரங்களில் மூன்று பகுதி கருத்தர் சிலை கட்டுகிறார் ஆலோயம் திருச்செருக்குள் இருக்கிற தேவஜானே எங்கிருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் அதிகமாக இஸ்லாமின் புத்தகம் ஒன்பதாவது அதிகார ஒன்று வசனத்தை வாசிக்கலாம் இவர்கள் செய்து முடித்தது என்று ஆசாரியரும் இவர்கள் விலகிருக்கால் பெண்களை கொண்டார்கள் இப்படியே பரிசுத்தமித்து தேசங்கள் ஜனங்களோடு கலந்து போயிட்டு பிரபுக்கள் கையும் அதிகாரியின் கையும் இந்த குற்றத்தில் இருக்கிறது என்றார்கள் இந்த நான் கேட்டபோது என் வசனத்தையும் என் சார்பை கிழித்து உட்கார்ந்து கொண்டிருந்தார் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு இவைகள் செய்து முடித்த பின்பு பிறகுகளின் இடத்திலே சேர்ந்த இசுவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேகியரும் ஆகியவர்கள் காணானியர் ஏத்தியர் அம்மோனியர் அம்மோரியர் இந்த தேசத்து ஜனங்களுக்கும் அவருடைய அருவறுப்பலுக்கும் விலகி இருக்கவில்லை எப்படி என்றால் அவருடைய குமாரத்தினே தங்களுக்கும் தங்கள் குமாரத்துக்கும் பெண்களை கொண்டார்கள் இப்படியேத்து தேசத்தின் ஜனங்களோடு கலந்து போயிற்று ஜாதி தேசத்தின் மக்களோடு கலந்து போகக்கூடாது என்று ஆண்டு அவர் விரும்பி இருக்கிறார் தனித்து ஜனம் இவர் தேசத்தில் பரிசு தொற்று கலந்து போய்விட்டது என்று அறிந்த உடனே இழுத்து மக்கள் உணர்வடைந்து இதில் உணர்வற்றவர்களாக நேகரி இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகையினால் தான் தனசேரி பாவம் அறிக்கை செய்யலாம் தனம் தன பாவம் பாவம் செய்து கொண்டே இருக்கபடியான விருப்பம் ஆகிவிட்டது ஒரு வறுப்புண்டலை என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்வனுடைய மனுஷர் துக்கப்படுகிறார்களே எந்த உணர்வுகளில் தேவ ஆமியாக துக்கப்படுகிறார் என்பதை அறியாதபடி இவங்க அநேக இப்படி நெருவிசாரணமாக என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் புரிய மாணவர்களே புற ஜாதரிடத்திலே ஐக்கிய வைத்துக் கொள்ளும்போது தேசத்திலே பரவி போய்விடுகின்றது அவர்களை பண்பொள்ளும் பொழுது அந்த அசுத்தமான வித்து நம்முடைய குடும்பத்திலே பரவி விடுகின்றது அச்சு போய்விடுகின்ற இஸ்ரோவேல் மக்கள் அப்படி ஆகிவிட்டார்கள் சொல்கின்றார் இங்கே உணர்வடை இந்த தேவ ஜனங்கள் மறுபடியும் வந்து பாவரிக்கை செய்கிறார் நிகழ்வியாவின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வருஷங்களை வாசிக்கலாம் அந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலே உசிரைவே புத்திர உபவாசம் பண்ணி வெட்டு தங்கள் தலைமையால் புள்ளியை போட்டுக் கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள் உசிரவேல் சந்ததியார் மரஜாதியார்ட்டும் பிரிந்து வந்து தங்களுடைய பாவங்களுடைய பாவங்களை அறிக்கைட்டால் என்று சொல்லுவ சுத்தாதி தர மரஜாதியான பெண்களை அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாவற்றையும் வெளியே தள்ளிவிட்டு இதே துரோகம் என்பதை அறிந்துவிட்டபடியினால் அவைகளின் தள்ளிவிட்டு திரும்பி வந்து விட்டார்கள் தேவ ஜனமே ஒரு சின்ன பாவத்தை விட்டு விடுவதற்கு மனம் இல்லை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவரோ அவன் இறக்க வருவான் அருமையானவர்களையும் விட்டு வேண்டும் மறு பெண்களை கட்டினவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றவர்கள் அவைகளை அடித்து துறைச்சி வேண்டாம் என்று தள்ளிவிட்டு தேவனத்தில் உருவாக்கி திட்டத்தை நிறைவேற்றவர் விரும்புகின்றபடியினால் மாறுபாடு உள்ள சந்தையில் விட்டு வேற பெற்று ரசித்துக் கொள்ளுங்கள் அழகுக்காக பணத்துக்காக படிப்புக்காக படோடமுத்துக்காக புகழுக்காக மாறானவர்களை நான் செய்யும் பொழுது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 புரியமான தேவ ஜனமே இனி நமக்கு என்ன கிடைக்க போகிறது அந்தஸ்து ஆசீர்வாதங்களை உயர்ந்த மதிப்புகளை செல்வாக்குகளை விட்டு தேவ ஜனங்களோடு வாழ்ந்தால் போதும் ஆலமியம் தேவருடைய பிள்ளைகள் தேவருடைய ஜாதி இதுவே பர்லோகத்துக்கு செல்லக்கூடிய ஜாதி இதுவே பூலோகத்தை ஆடுகள் செய்யக்கூடிய ஜாதி என்பதை அறிந்து உணர்ந்து கொள்கின்றவர்கள் மாத்திரமே இந்த காரியத்திலே தங்களை காத்துக் கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்வோம் நெபரேற்ப அதிகாரம் இருபத்தி நாலு முதல் இருபத்தி வரை வாசிக்கலாம் ாலேசியின்னப்படுவத ஆயிரம் ஆட்சி செய்யப் போகின்றோம் அடுத்து இந்த உலகம் அளிக்கப்பட்ட பிறகு இனி ஒரு புதிய உலகத்திலே நாம் எல்லாரும் வாழப்போகின்றோம் எல்லாரும் நரகத்திலே போக போனார்கள் வாழப் போகின்றோம் அந்த பலனை நினைத்து நினைத்து இந்த உலகத்திலே எந்த மாறுபாடுகளுக்கும் இடம் எடுக்காதபடி தேவனும் தேவனுடைய ஜனங்களும் மாத்திரம் போதும் அலிய அந்த உணர்வு உலகத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவாலியான சொல்ல தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வதற்கு தேவனுடைய பாதுகாவலை அடைந்து கொள்வதற்கு மந்திரவாத சக்திகள் இருப்பதற்கு தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துவதற்கு இது ஒரு உலகத்தில் சேர்க்கப்படுவதற்கு செய்ய வேண்டிய பெரிய காரியம் என தெரியுமா மாறுபாடுள்ள சந்தித விட்டு வேறு நம்ம வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்